இது ஹிதாயத்துடையதாக ரஹமத்துடையதாக இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார் சொல்லிவிடுங்கள் அல்லாஹாலுடைய அவருடைய கருணையின் காரணமாகத்தான் ரஹமத்ஹி அவனுடைய ரஹமத்தின் காரணமாகத்தான் இந்த குரான் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கின்றது ஃபகுல் என்று சொன்னால் என்ன ரஹமத் என்று சொன்னால் என்ன என்பதற்கும் முஃபஸ்கள் பல விளக்கங்களை தருகின்றார்கள் அல்லாவுடைய இஸ்லாம் அல்லது குரான் அந்த சட்டங்கள் அல்லது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைமுகமான வெளிப்படையான ஞாபத்துகள் பாக்கியங்கள் இவையெல்லாம் அல்லாஹத்து அல்லாவுடைய ஞானத்துக்கள் அதே போல ரஹ்மத் என்று சொல்லப்படுவது முதலாவதாக ரசூல்லா அலி சொல்லம் அவர்கள் உலகத்திற்கு ரஹ்மத்தாக அருளப்பட்டு இருக்கின்றார்கள் என்னத் என்றம் அவர்களை ரஹமத் என்பதாக வருணிக்கின்றார் எந்த அளவுக்கு அந்த ரஹமத்தை நாம் பற்றி அந்த அளவுக்கு நாம் வெற்றி பெறக்கூடியவர்களாக ஆகிவிட முடியும் என்பதையும் அல்லாஹ் இதிலே தெரியப்படுத்துகின்றான் அதே போல் ரசூல்லாய் சல்லாஹ் அலேவசல்லம் அவர்கள் எந்த சுண்ணத்தால் நடைமுறைகளை சொல்லி காட்டினார்கள் வாழ்க்கை முறைகளை அதுவும் மனிதனுக்கு தேவைப்படக்கூடியதாக மனிதனுக்கு ஹிதாயத்தை தரக்கூடியதாக அல்லாவுடைய ரகமத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றன இதுபோன்ற ஏராளமான விளக்கங்கள் அதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றன முன்னால் சில விளக்கங்கள் சொல்லி இருக்கின்றோம் இதை கொண்டுதான் அந்த மனிதர்கள் மக்கள் மகிழ்ச்சி அடைய மகிழ்ச்சி அடைய வேண்டும் குரான் மிகப்பெரிய செல்வம் என்பதைக் கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் அது அல்லாததைக் கொண்டு மனிதன் மகிழ்ச்சி அடையக்கூடாது உலகத்தினுடைய செல்வம் எவ்வளவு இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைத்தாலும் சரி குரானை கொண்டு மகிழ்ச்சி அடைவதை போன்று அந்த மகிழ்ச்சி வேற பொருளிலே இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹால தெரியப்படுத்துகின்றார் சொல்லிக் காட்டுகின்றனர் ஒரு மனிதர் அல்லாஹால அவருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தான் மன் ஹதாஹுல்லாஹு இஸ்லாம் ஒரு மனிதர் இஸ்லாத்திற்கு இஸ்லாத்தின் பக்கம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹால வழிகாட்டினார் குரான் குரானை அந்த கற்றுக் கொடுத்தான் அதாவது குரானை கற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது குரானை கற்றுக்கொண்டு இஸ்ராத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் தனக்கு வறுமை ஏற்பட்டு விட்டது என்று சிக்காயத்து செய்தால் முறையிட்டால் அந்த மனிதனுக்கு அந்த மனித நிலத்திலே அல்லாஹால அவனுடைய இரண்டு கண்களுக்கு மத்தியிலே அவனுடைய நெற்றியிலே அல்லாஹால இவனை வறுமைக்குள்ளவன் என்ப வறுமைக்குரியவன் என்பதாக அல்லாஹால பதிவு செய்து விடுவான் கியாமத்தினால் வரைக்கும் அந்த வறுமை அவனை விட்டு நீங்க என்று சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை ஓதிக்காட்டினார் என்ற இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது அதாவது அல்லாஹலா மிகப்பெரிய செல்வத்தை வழங்கி இருக்கின்றான் குரான் என்ற இந்த செல்வத்தை இதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் நான் வறுமையாளனாக இருக்கின்றான் நான் வறுமை உடையவனாக இருக்கின்றேன் என்று ஒரு மனிதன் சொன்னால் அந்த மனிதன் குரானுக்கு துரோகம் செய்கின்றான் என்பதாக பொருளாகும் இருக்கக்கூடிய செல்வத்தை அவன் மறைக்கின்றான் என்பதாக பொருளாகும் அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக பொருளாகும் நன்றி செய்யாமல் மறுக்கின்றான் என்பதாக பொருளாகும் ஆகவே என்ற சொல்லி சொன்னார்கள் கத்தமல்லாக ஆயினகா யோமியல் ஆகோ அல்லாஹாலாவை சந்திக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் அந்த வறுமை என்பதை இவனுடைய முகத்திலே அல்லாஹாலா பதிவு செய்து விடுவான் ரெண்டு கண்களுக்கு மத்தியிலே நெற்றியிலே என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹாலா மிகப்பெரிய செல்வமாக இதனை வழங்கி இருக்கின்றான் இப்ப நோய்க்கும் மருந்து பேய்க்கும் மருந்து குரானிலே உண்டு என்பதாக சொல்லுவார்கள் சொல்லுகின்றார்கள் மனிதனுக்கு திடுக்கம் பயம் ஏற்பட்டால் அந்த பயத்தை போக்குவதற்குரிய சிறந்த மருந்து குல்லாது என்பதாக அதற்கு ஒட்டுமொத்தமாக ரெண்டுக்கு சேர்த்த ஒரு பெயர் சொல்லப்படும் பாதுகாப்புக்குரியது ரெண்டு பாதுகாப்புக்குரிய ரெண்டு சூறாக்கள் ரெண்டு அத்தியாயங்கள் என்பதாக இந்த ரெண்டையும் ரசூல்லாய் சல்லாஹி வல்லம் அவர்களுக்கு ஒரு யூதன் லபீத் என்ற ஒரு யூதன் செஹர் செய்து விட்டான் சூனியம் செய்து விட்டான் சில பொருள்களை கொண்டு சூனியம் செய்து ஒரு கிணத்திலே புதைத்து விட்டான் ரசூல்லாய் சல்லா அலை சொல்லம் அவர்களுக்கு அதன் காரணமாக தங்களுடைய அறிவிலே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது சில நேரங்களிலே தடுமாற்றம் ஒரு வேலையை செய்வார்கள் நான் செய்தேனா என்று கே சந்தேகம் ஒரு வேலையை செய்யாமல் இருப்பார்கள் செய்து விட்டதாக நினைப்பார்கள் அது ஒரு சில ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் அது இருந்தது அதுவும் உலக சம்பந்தப்பட்ட தீன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உலக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அப்படி இருந்தது அதனால ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்கள் தடுமாற்றம் அடைந்தார்கள் மிகப்பெரிய சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹாலா அஜிபி அலிவல்லாம் அவர்கள் மூலமாக இந்த செய்தியை தெளிவுபடுத்தி இந்த யூதன் உங்களுக்கு இந்த இடத்திலே இந்த பொருளை கொண்டு அதை நீங்கள் சஹர் செய்திருக்கின்றான் என்று சொல்லி அதை எடுக்குமாறு கட்டளையிட்டார்கள் அதே போன்று அலிர் அலி அல்லாஹாலா அவர்களையும் இன்னொரு சாவி அனுப்பித்து அதை எடுத்து வந்தார்கள் அதில் ஒரு கயிறு ரசூல்லாய் சல்லா அலைய சொல்லம் அவர்கள் உபயோகித்த சீப்பினுடைய சீப்பு பற்கள் இவை எல்லாம் இருந்தன என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது இப்போது அல்லாஹாலா அந்த நேரத்தில் தான் புல்லாவது பிரபில் பிரபின் நாஸ் என்ற இந்த சூறாவை இறக்கி வைத்தார் பதினோரு ஆயத்துக்களை கொண்ட இரண்டு சூறாக்கள் ஒரு அஞ்சு இருக்குது ஒரு ஆறு ஆயத்து முதல்ல புல்லாவது பிரபில் ஃபலக் அஞ்சு ஆயத்து புல்லாவது பிரபின் நாசில் ஆறு ஆயத்து இந்த பதினோரு ஆயத்துக்களை ஒரு மனிதன் ஓதினால் அவனுக்கு சிகரும் முரியும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றார் தொடர்ந்து ஓதி வந்தார் பயம் ஏற்பட்டால் அந்த பயத்துக்கு சிறந்த நிவாரணியாக இருப்பது குல்லாது பிரபல் பல குல்லாது பிரபின் நாஸ் என்பதாக சொல்லதாசனம் சொல்கிறார் பயத்தை போக்கக்கூடிய சிறந்த மருந்து இதை தவிர வேறு எதுவும் கிடையாது என்றுதாகவும் சொல்லுகின்றார்கள் இதுபோன்று பல ஆயத்துகள் இருக்கின்றன சரிங்க எந்த எந்த விஷயமாக இருந்தாலும் சரி மனிதன் தன்னுடைய தக்குவாவை கொண்டு அதை உபயோகப்படுத்தும் பொழுது குரானை உபயோகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதற்கு வெற்றி கிடைக்கும் பலன் கிடைக்கும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அதை நாம் அனுபவத்திலும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் தானவி ராம்துல்லா அலை பற்றி சொன்னோம் அவங்க ஒரு புஸ்தகமே எதுக்கு தாமே எழுதியிருக்கிறாங்க ஒரு அவங்களுக்கு அவர்களுடைய ஷேக் ஒருவர் இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கீர் அஹமத்துல்லாஹே அலே அவர்கள் மிகப்பெரிய ஞானம் படைத்தவர்கள் நம்முடைய இந்தியாவிலே முதல் மிகப்பெரிய ஷேகாக திகழ்ந்தவர்கள் அவர்கள் அவர்களிடத்திலே பயத்தானவர்கள் சில தானவி ரஹமத்துல்லாயே அலி அவர்கள் தங்களுடைய உஸ்தாதித்த ஷேகலத்தில் கேட்கின்றார்கள் சில பேர் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நிவாரணத்திற்காக என்னிடத்தில் வருகின்றார்கள் நான் குரானுடைய ஆயத்துக்களை ஓதிப்பார்க்கலாமா என்பதாக கேட்டார்கள் எந்தெந்த ஆயத்துக்களை ஓத வேண்டும் என்பதாக எந்த நோய்க்கு எந்த ஆயத்துக்களை ஓதலாம் என்பதாக கேட்டார்கள் அப்போ அவங்க ஷேக் சொன்னாங்களா இந்த மாதிரி யார் எந்த நோயை கொண்டு வருகின்றாரோ அதாவது ஒரு நோய் இப்போ தலைவலிக்க ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுங்க அந்த நேரத்தில் அல்லாஹாலா உங்களுடைய கல்விலை எந்த ஆயத்தை ஓதினால் நன்றாக இருக்கும் என்பதாக உங்களுடைய கல்விலை போடுகின்றானோ அந்த ஆயத்தை சொல்லுங்கள் அவ்வளவு இதுக்கு போய் தனியாக ஆயத்தெல்லாம் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்லிக் கொடுத்தார்கள் இது ஞானம் படைத்தவர்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு ஒரு ஒரு மூமினான மனிதன் அவருடைய ஈமான் சரியாக இருந்துவிட்டால் அவருக்குள்ள வழிகளை அல்லாஹாலா உடனடியாக காட்டி தருவான் எதை செய்தால் நன்றாக இருக்கும் எதை செய்தால் தீமைகள் ஏற்படும் என்பதாக அல்லாஹத்தாலா காட்டித்தரக்கூடிய ஒரு அற்புதமான அறிவை ஈமான் ஈமான் கொண்ட மனிதருடைய உள்ளத்திலே அல்லாஹாலா ஏற்படுத்துவார் அவருடைய ஈமான் எவ்வளவு வலுவாக இருக்கின்றதோ அவருடைய நம்பிக்கை எவ்வளோ வலுவாக இருக்கின்றதோ அல்லாஹுடன் அவர் எவ்வளவு தொடர்புடையவராக இருக்கின்றாரோ எந்த அளவுக்கு அமல் செய்யக்கூடிய தன்மை உடையவராக இருக்கின்றாரோ அதை வைத்து அல்லாஹாலா அந்த பாக்கியத்தை தந்துவிடும் என்ன சொல்ல போனால் அதற்கு ரசூல்லாய் சல்லா அலையமர்கள் சொல்லுகின்றார்கள் ஃபிராசா என்பதாக சொல்லப்படும் ஃபிராசத் அப்படின்னு சொன்னால் ஞானமான ஒரு விஷயம் ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதனுடைய உடல் உள்ளம் ஆகியவற்றில் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாத்தால் தருவார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒருவர் வருகின்றார் அந்த ஃபிராசா என்ற ஞானம் கிடைத்துவிட்டால் அவர் வரக்கூடிய உள்ளே வர்றாருன்னு வச்சுங்க பிமசிக்குள்ளே வர்றாருன்னு வச்சுங்க எனக்கு அந்த ஃபிராசா என்ற அந்த ஞானம் இருந்தால் அமலின் மூலமாக ஈமானின் மூலமாக அல்லாஹத்தாலாவுடைய தொடர்பு கொண்டு அந்த தொடர்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஞானம் எனக்கு இருந்தால் அந்த ஃபிராசா என்பது இருந்தால் அவர் வந்தவுடனே நான் சொல்லிவிடுவேன் சொ அவரை பார்த்த உடனே சொல்லுவேன் இவருடைய பேர் என்னது அவர் பேர் அவரை ஆளே தெரியாது எனக்கு பார்த்த உடனே இவர் பேர் என்னதாக இருக்கலாம் இருக்கும் என்று உறுதிப்படுத்துவதில்லை இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இவர் என்ன தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம் இவருடைய உடலிலே என்ன நோய் இருக்கும் இவருடைய உள்ளத்திலே என்ன நோய் இருக்கும் என்பதாக சொல்லிவிடலாம் அதில் உஸ்மான் அலி அல்லாஹாலும் அவர்கள் தங்களுடைய சகாக்கள் ஒரு மஜ்லிசா உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க ஹலீஃபாவா இருந்த காலத்தில் ஒருவர் வந்தார் வரும்போதே இங்கே இருக்கக்கூடியவர்களிடத்தில் அவர் சொன்னார் யாரோ ஒருவர் வருகின்றார் அவரிடத்தில் ஜினாவுடைய வாடகை அடிக்கின்றது என்பதாக சொன்னார் அது விசாரித்த பொழுது உண்மையிலேயே அவர் ஜினா செய்திருந்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எங்கே வர்றார் உள்ள வர்றாரு வேறொரு இடத்துல இருக்கிறார் இவருக்கு அவருக்கு தொடர்பில் தூரத்தில் இருக்கிறார் ஆனா உட்கார்ந்திரங்கள்ட்ட சொல்றாங்க அவருடைய அவர் மீது ஜினாவுடைய வாடகை அடிக்கின்றது என்பது இப்போ ஜினாவுக்கு ஒரு நாற்றம் இருக்கின்றது அதே மாதிரி பொய்க்கு ஒரு நாற்றம் இருக்கின்றது தெய்வத்துக்கு ஒரு நாற்றம் இருக்கின்றது நல்ல அமல்களுக்கு எல்லாம் ஒரு வாடை இருக்கின்றது அழகான வாடகை இருக்கின்றது அதே ஒரு மனிதன் நன்மையை செய்து கொண்டு உள்ளே வந்தால் அந்த நன்மையுடைய வாடை இவருக்கு தெரிந்துவிடும் இவர் என்ன நன்மையை செய்திருக்கலாம் என்பதாக சொல்லுவார் இமாம் அபுஹானி பரம்துல்லா அவர்களை பற்றி சொல்லப்பட்டு அல்லவா ஒலி செய்யும் பொழுது உடலில் உள்ள உறுப்புகள் உள்ள பாவங்கள் எல்லாம் அந்த ஒழுவுடைய தண்ணீருடன் கரைந்து விடுகின்றன என்று ரிசூல்ல சல்லா அலுவலாமர்கள் சொல்லுகின்றார்கள் அபுஹானி அரமத்துல்லா அல்லவருக்கு அந்த ஞானம் தரப்பட்டு இருந்தது அல்லாஹு தலா கொடுத்திருந்தான் அவர்களுடைய அந்த அறிவின் காரணமாக எல்மின் காரணமாக அல்லாவுடைய தக்குவாவின் காரணமாக அவர்களுக்கு தரப்பட்டு இருந்தது ஒலி செய்யக்கூடிய நேரத்தில் ஒருவரை பார்த்தால் அவருடைய முகத்திலிருந்து வடியக்கூடிய அந்த தண்ணீரின் மூலமாக கைகளின் மூலமாக கழுவக்கூடிய அந்த தண்ணீரில் வடியக்கூடிய அந்த தண்ணீரின் மூலமாக இவர் என்ன பாவம் செய்திருக்கின்றார் என்று தெரிந்து கொள்வார்கள் ஆனால் பாவம் படி தெரிந்து தெரிந்து கொண்டு கடைசியில் அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாய்ப்பு ஒரு மனிதனுடைய ரகசியத்தை தெரியக்கூடிய ஆற்றை அல்லாஹலுக்கு தந்திருக்கின்றன என்று வருத்தப்பட்டார் அது அந்தரங்கமான விஷயம் இல்லை ஒரு மனிதனுடைய பாவத்தை தெரிந்து கொள்ளுவது தெரிந்து கொள்ளக்கூடாது அல்லவா நீ என்ன பாவம் செஞ்சிருக்கேன்னா கேட்குறது இந்த கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் கேட்பாங்க கிறிஸ்தவர்களே பாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் கருத்தரிடத்தில் எனக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள் என்னுடைய குற்றங்களை பாவங்களை மன்னிக்குமாறு கேளுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் சொல் அவர் கேட்பார் அந்த பாதிரியார் பிஷப் நீ என்ன பாவம் செஞ்சு அப்படின்னு கேட்பார் ஒரு ஷேக் முரீது என்று இருந்தால் ஷேஹ்மார்கள் யாருமே முரீதனுடைய பாவத்தை கேட்கக்கூடாது சட்டம் ஷெய்காக இருக்கக்கூடியவர் நீ என்னென்ன பாவம் செஞ்சேன் என்று சொல்லு நான் உனக்கு அல்லாவற்ற மன்னிப்பு தர்றேன் அப்படின்னு சொல்லாமா சொல்லக்கூடாது கேட்கக்கூடாது அவர் இவர் சொல்லவும் கூடாது கேட்கக்கூடாது ஏன்னா பாவம் என்பது மறைமுகமாக செய்துவிட்டால் அல்லாஹால அதை மறைத்து வைத்திருக்கின்றான் என்பதாக பொருளாக மறைத்து வைக்கப்பட்டதை இவர் வெளியாக்கினால் அது குற்றத்திற்குரியது ரசூலா சலல்லா அலிஸ் நவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் திருடினான் ஒரு பாவத்தை ஒரு திருடல் திருடுதல் என்ற ஒரு பாவத்தை செய்தான் நான் இன்னைக்கு இந்த வீட்டில் திருடுனேன் அப்படின்னு வெளியே வந்து சொன்னான் அல்லது ஒருத்தர் விபச்சாரம் செய்தான் நான் என்ன பெண்ணுடன் விபச்சாரம் செய்தேன் என்று வெளியே சொன்னான் இப்போ ரெண்டு குற்றம் அந்த மனிதன் மீது சாரும் ஒன்று விபச்சாரம் செய்தது விபச்சாரத்தை பகிரங்கப்படுத்தியது ரெண்டு குற்றத்திற்குரியவனாக ஆகிடும் திருட்டு ஒன்று திருட்டை வெளிப்படுத்தியது ஒன்று ஒரு குற்றம் செய்தது ஒன்று குற்றத்தை வெளிப்படுத்தியது ஒன்று என்று நிலைய நிலை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நாம் பார்க்குறோம் பாவம் என்ன பாவம் செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாரு அவர் இன்னென்ன பாவங்கள்லாம் நான் செஞ்சிருக்கிறேன் சரி கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக இயேசு உன்னை காப்பாற்றுவாராக உன்னுடைய பாவங்களை பரிகரிப்பாராக அப்படின்னு சொல்லி அவன் தலையில தட்டி அனுப்பிவிடுவான் அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் நான் அவள் சுத்தமாயிட்டான்னு அர்த்தம் இஸ்லாத்துல அப்படி கிடையாது இல்லையா அது மாதிரி ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த பாவத்தை மறைக்கணும் குற்றம் செய்தால் குற்றத்தை மறைக்கணும் வெளிப்படுத்தக்கூடாது இப்போ இமாபபுகனிபுரத்தில் அவர்களுக்கு கவலை ஏற்பட்டு விட்டது ஒலி செய்த செய்யக்கூடிய மனிதருடைய குற்றங்கள் எல்லாம் என்னுடைய கண்களுக்கு தெரிகின்றனவையால்லாம் எனக்கு இந்த இந்த மாதிரி உள்ள ஒரு காட்சியை நீ மறைத்து விடுவாயாக இனிமேல் இந்த நிலையை எனக்கு ஏற்படுத்தாதே என்று துவா செய்தார் அதிலிருந்து மறைஞ்சிடுச்சு அதுக்கு பின்னால் எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியிறது என்பதாக சொல்லு நம்ம வரலாற்றிலே படிக்கின்றோம் ஆக இதுவெல்லாம் ஞானம் பெற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமானது குரானை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு அது தெரியும் அதனால் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய செல்வம் எதுவென்று சொன்னால் குரான்டம் குரான் பெற்றிருக்கூடிய ஒரு மனிதர் தான் வறுமையில் இருக்கின்றோம் எனக்கு எந்த விதமான பாக்கியம் கிடையாது எந்த விதமான நன்மையும் உலகத்தில் கிடையாது என்று சொன்னால் அந்த மனிதன் பொய் சொல்லுகின்றான் என்பது மட்டுமல்லனாகவே அல்லாஹால ஆக்கி வைத்து விடுவான் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார் இதன் மூலமாகத்தான் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் இது இந்த குரான் குரான் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அவர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சேமித்து வைக்கக்கூடிய செல்வங்கள் அத்தனை விடவும் மிகச் சிறந்தவை என்பதாக அல்லாஹா குறிப்பிடுகின்றார் இது அந்த காபிர்களுக்கு மக்காவாசிகளுக்கு அல்லாஹால சொல்லி காட்டி குரான் எப்படிப்பட்டது என்பதை விளக்குவதற்கான சொல்லி கூடிய சொல்லி காட்டிய இந்த ஆயத்து உலக மக்கள் அனைவருக்கும் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறது அருளப்பட்டிருக்கின்றது என்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக மோமீன்களுக்கு அல்லாஹாலா மிகப்பெரிய செல்வமாக இதனை வழங்கி என்ற கருத்தும் மூலமாக தெரியப்படுத்துகின்றார் அடுத்து அல்லாஹால சொல்லுகின்றான் ஒரு அராய்த்தும் மா அன்சலல்லாஹுலுக்கும் மிர் ரிசத்தின் அந்த கா காபிரளுக்கு மற்றொரு செய்தி அல்லாஹல்ல குறிப்பிடுகின்றான் மக்காவாசிகள் தங்களுடைய விருப்பத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருந்தார்கள் ஹலால் ஹராம் என்பதிலே அல்லாஹுடைய சட்டங்களையோ வேதத்தினுடைய சட்டங்களையோ பின்பற்றுவது கிடையாது அவர்கள் எதை விரும்புகின்றார்களோ அதையெல்லாம் ஹலால் எதை அவங்க விரும்பலையோ அதெல்லாம் ஹராம் அப்படின்னு ஆக்கி வச்சுட்டு இருந்தாங்க அதை கண்டித்து அல்லாஹத்தாலா இங்கே இந்த ஆயத்தில் சொல்லுகின்றான் முன்னால் உள்ள ஆயத்துக்களிலும் அது மாதிரி சட்டங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன புல் அராய்த்தும் நபியை நீங்கள் சொல்லிடுங்கள் நீங்கள் நீங்கள் பார்த்தீர்களா அல்லது எங்க எனக்கு நீங்கள் அதை அதை பற்றியுள்ள விஷயத்தை தெரியப்படுத்துங்கள் மா அன்சலாஹக்கும் அல்லாஹாலா உங்களுக்கு இறக்கி இருக்கக்கூடிய ரிசுக் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிலிருந்து நீங்கள் ஹராம் என்பதாகவும் ஹலால் என்பதாகவும் ஆக்கி கொண்டிருக்கின்றீர்கள் ஆக்கி கொண்டு விட்டீர்கள் சில உணவுகளை ஹலால் சொல்லுகின்றீர்கள் சில உணவுகளை ஹராம் என்பதாக நீங்களாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நபியை நீங்கள் மேலும் அவர்களிடத்தில் சொல்லுங்கள் புல் ஆல்லாக அதிநலக்கும் அல்லாஹு தாலா இதற்கு உங்களுக்கு அனுமதி அளித்தானா இப்படி இது ஹலால் இது ஹராம் என்று சொல்லுவதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கு அனுமதி அளித்தானா அம் அல்லாஹி தப்தரு அல்லது அல்லாஹின் மீது நீங்கள் கற்பனையாக சொல்லுகின்றீர்களா ஏன்னா இப்படித்தான் அல்லாஹ் ஹராம் என்று ஆக்கி வைத்துக் கொண்டு அல்லாஹுதான் இதை ஹலால் ஆக ஆக்கி வைத்திருக்கின்றான் அல்லாஹ் தான் இதை எங்களுக்கு ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் தான் சொல்லுகின்றானா அல்லது நீங்கள் கற்பனையாக சொல்லுகின்றீர்களா போய் சொல்லுகின்றீர்களா என்று நபியா அவர்களிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றார் இது முன்னாலே சில ஆயத்துகள் சூரத்து மா இதாவில் அந்த ஆயத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன சில மிருகங்களை அதாவது ஆடு மாடு ஒட்டகம் போன்றவர்கள் போன்றவைகளை தங்களுடைய இஷ்டத்திற்கு இது ஹராம் இது ஹலால் என்பதாக ஆக்கி கொண்டார்கள் இப்படி இருந்தால் இது எங்களுக்கு ஹலால் இப்படி இருந்தால் இது எங்களுக்கு ஹலால் என்பதாக சொன்னோம் அங்கே அல்லாஹால சொன்னான் மா ஜ அல்லாஹுபீன் பஹீரத்தின் வலா சாஹிபத்தின் வலா வசீலத்தின் வலா ஹாம் சில ஒட்டகங்கள் ஆடு ஆகியவற்றிற்கு அவர்களாக ஒரு பெயர் கொடுத்தார்கள் பஹீரா என்று ஒரு ஒட்டகத்திற்கு பேர் எந்த ஒட்டகம் பஹீரா என்று சொன்னால் அது அதனுடைய பாலை கறந்து தங்களுடைய சாமிகளுக்காக வேண்டிய சிலைகளுக்காக வேண்டி அதனை காணிக்கையாக செலுத்துவார்கள் இங்கே வந்த பால் அபிஷேகம் செய்கிறாங்கள் அது மாதிரி பாலை கறந்து அந்த அதாவது அந்த ஒட்டகத்தை தங்களுடைய சிலை தெய்வங்களுக்காக வேண்டி செய்து விட்டிருப்பார்கள் அதிலிருந்து பால் கறந்தால் அந்த பாலை தாங்கள் குடிக்க மாட்டாங்க இந்த பாலை நாங்கள் குடிப்பது ஹராம் என்பதாக ஹராமாக்கி வைத்து வைத்து விட்டார்கள் தங்களுடைய தெய்வங்களுக்காக வேண்டி அந்த ஒட்டகத்தை நேர்ச்சி செய்ததின் காரணமாக அதை கறந்துவிட்டு அதை அந்த பால் கறந்து அதனை வந்து தாங்கள் குடிக்க மாட்டார்கள் அதனை அதை அந்த சாமிகளுக்கு சிலைகளுக்கு அதை காணிக்கையாக ஆக்கி விடுவார்கள் இதற்கு பேர் பஹீரா என்று பெயர் வைத்தார்கள் அந்த மாதிரி ஒட்டகத்துக்கு பேர் அல்லது பஹீரா என்பதற்கு இன்னொரு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு ஒட்டகம் அஞ்சு தடவை குட்டி போட்டுச்சு அஞ்சு தடவைக்கு பின்னால் ஆறாவது தடவையாக குட்டி போடும் பொழுது அந்த ஒட்டகம் ஆணாக இருந்தால் ஆண் ஒட்டகமாக இருந்தால் அதனை அறுத்து விடுவார்கள் அறுத்து விடுவார்கள் ஏன்னா அஞ்சுக்கு பின்னால் ஆறாவது குட்டி போடுற வரைக்கும் அதை வச்சிருக்கக்கூடாது ஆறாவது குட்டி போடக்கூடிய நிலையிலே அதை நாம் வைத்து கொண்டிருந்தால் பயன்படுத்தினால் அது கூடாது தெய்வத்திற்கு குற்றமாக ஆகிவிடும் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் இங்கே நிறையா மற்ற மதத்தார்கள் சொல்லுறதுனால தெய்வ குற்றம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லுவாங்க அந்த அவங்க தெய்வ குற்றமாக அதனை கருதினார்கள் அதனால அஞ்சு ஒட்ட அஞ்சு குட்டியோடு சரி ஆறாவது குட்டி போடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் உடனடியாக அதை அறுத்து விடுவார்கள் அறுத்து ஆண்களும் பெண்களும் அதனை சாப்பிடலாம் பின்னால் ஒரு சட்டம் வருது ஆம்பளை மட்டும்தான் சாப்பிடும்பளை சாப்பிடக்கூடாது மட்டும்தான் சாப்பிடும் பெண்கள் சாப்பிடக்கூடாது அந்த பால் கறக்காம விட்டுருவாங்க தெய்வத்திற்காக வேண்டி அதை பயன்படுத்திக் கொள்வார் ஆயத்தில் சொல்லுவது ஆக்கவில்லை சட்டமாக ஆக்கவில்லை மிம் பகீரத்தின் பஹீரா என்பதையும் ஆக்கவில்லை சாய்பா என்பதையும் ஆக்கவில்லை வசீலா என்பதையும் ஆக்கவில்லை ஹாம் என்பதையும் அல்லாஹாலா ஆக்கவில்லை இவங்களாக கற்பனையாக செய்து கொண்டார்கள் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றார் சரி சாயிபா என்று சொன்னால் என்ன அது தங்களுடைய தெய்வங்களுக்காக வேண்டிய அதையும் நேர்ச்சி செய்துவிட்டிருப்பார்கள் அதை யாரும் தொடமாட்டார்கள் யாருடைய வீட்டிலும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அதை தானாக மேய்வதற்காக வேண்டி தன்னுடைய அந்த ஆட்டுடைய ஒட்டகத்தினுடைய இஷ்டப்படுத்தி அதை அழித்து விட்டு அதை யாரும் மேய்க்க மாட்டார்கள் யாரும் எந்த விதமான செய்ய மாட்டார்கள் அதுக்கு சில அடையாளங்களை வைத்து அதை அழித்து விட்டு இது தெய்வங்களுக்காக வேண்டி செய்யப்பட்ட ஒட்டகம் என்பதாக யாரும் எந்த தொந்தரவும் செய்யவில் யார் வீட்டுக்கு சரி யார் வீட்டில் என்ன செஞ்சாலும் சரி யார் வீட்டில் நுழைஞ்சாலும் சரி எதை சாப்பிட்டாலும் சரி அதுக்கு எந்த விதமான செய்ய மாட்டாங்க இது மாதிரி சாயிபா மேய்யக்கூடிய ஒட்டகம் என்பதாக பொருளாகும் இதுவும் இவர்களாக கற்பனை செய்து வைத்துக் கொண்டது வசீலா என்று ஒரு பெயர் உள்ள ஒரு இது ஆட்டிலே அவர்கள் இந்த பெயரை வைத்துக் ஆட்டுக்கு ஆடு ஏழு தடவை குட்டி போட்டுச்சுன்னு வச்சுங்க ஆறு தடவை குட்டி போட்டுச்சு ஏழாவது தடவை குட்டி போடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த ஆட்டை தங்களுடைய தெய்வத்துக்காக நேர்ச்சி செய்து விட்டு விடுவார்கள் சரி அந்த ஏழாவது தடவை குட்டி போட்டுச்சு ஏழாவது தடவை போடப்பட்ட அந்த குட்டி ஆணாக இருந்தால் ஆண்ட்டி போட போட்டு இருந்தால் அந்த ஒட்டகத்தை அறுப்பா அந்த ஆட்டை அறுப்பாங்க ஆண்களும் பெண்களும் சாப்பிட்டுருவாங்க அறுத்து அந்த குட்டியும் அறுத்துருவாங்க ஆட்டையும் அறுத்துருவாங்க ரெண்டையும் சாப்பிட்டுருவாங்க ஆம்பளையும் சாப்பிடுவாங்க பொம்பளையும் சாப்பிடுவாங்க அந்த போட்டுக்கு அந்த ஈனக்கூடிய ஈன் இருக்கக்கூடிய அந்த குட்டி பெண்ணாக இருந்தால் அதை அந்த அந்த ஆற்றுடனே அப்படியே விட்டு அதை சாப்பிட மாட்டாங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆணும் சாப்பிட மாட்டாங்க பெண்ணும் சாப்பிட மாட்டாங்க அதை அப்படியே விட்டுடுவாங்க அப்படியே மேய்ஞ்சிட்டே இருக்குது யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க சரி குட்டி போடக்கூடிய நேரத்தில் ஆட்டு ஆடு குட்டி போடும்பொழுது ரெண்டு குட்டி மூணு குட்டி நாலு குட்டியும் போடும் இல்லையா அப்படி குட்டி போட்டு ஆண் குட்டிகளும் இருக்கின்றன பெண் குட்டிகளும் இருக்கின்றன கொள்வோம் ஆணும் பெண்ணும் ரெண்டும் சேர்ந்து அது குட்டி போட்டுச்சு அப்படின்னு வச்சா இது அதனுடைய அதாவது அந்த குட்டிகள் ஒன்று ஆண் இன்னொன்று பெண்ணாக இருக்கின்ற ரெண்டு குட்டி குட்டி போட்டுச்சுன்னு வச்சுங்க ஒன்று ஆண் ஒன்று பெண் அப்போ அந்த ஆண் குட்டி பெண் குட்டி ரெண்டையும் அறுக்க மாட்டாங்க விட்டுருவாங்க இது இதோடு சேர்ந்து இருக்கட்டும் இது இதோடு சேர்ந்து இருக்கட்டும் ஆண் பெண்ணோடு சேர்ந்து இருக்கட்டும் பெண் ஆணோடு சேர்ந்து இருக்கட்டும் அதனால தான் வசீலா என்று சொன்னால் சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம் அது சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க ஆனால் அந்த தாய் இருக்குது பாருங்கள் ஆடு அதை அதை அறுத்து சாப்பிட்டுருவாங்க குட்டியை விட்டுப்போம் தாயை அறுத்து சாப்பிட்டுருவாங்க இப்படி ஒரு நேர்ச்சியை செய்வாங்க இன்னும் சில சட்டங்கள் சில விஷயங்கள் சொல்கிறது அதை அறுக்க மாட்டாங்க அதையும் விட்டுருவாங்க குட்டியும் விட்டுருவாங்க என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது சரி ஹாம் என்று ஒரு பெயரை சொல்லுகின்றாங்க இதெல்லாம் குரான் அல்லாஹால சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஹா ஹாம் என்பதாக இது ஒட்டகத்தில் ஒட்டகத்தில் ஆண் ஒட்டகம் அது வயலில் வேலை செய்யும் அல்லது வேறு விதமான வேலைகளுக்காக அதை பயன்படுத்தி இருப்பார்கள் கடைசியில் அதை என்ன பண்ணுவாங்க அதை அப்படியே விட்டுடுவாங்க அது கொஞ்சம் வயசாகிடுச்சின்னு வச்சுங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வயசான உடனே அதை அப்படியே விட்டுருவாங்க அதில் எந்த வேலையும் வாங்க மாட்டாங்க எந்த விதமான தொந்தரவும் செய்ய மாட்டாங்க கடைசியாக அவங்க இஷ்டப்பட்டால் அதை அறுத்து சாப்பிடுவாங்க இல்லாட்டி விட்டுடுவாங்க இதற்கு பேர் ஹாம் என்பதாக சொல்லப்படும் சரி இந்த மாதிரி சட்டங்களை ஏற்படுத்தி இது ஹலால் இது ஹராம் இது கூடும் இது கூடாது இது ஆம்பளைக்கும் உள்ளது இது பொம்பளைக்கு மட்டும் உள்ளது ஆம்பளைக்கு உள்ளது என்பதாக ஏற்படுத்தி இது அவங்களா ஏற்படுத்தின அல்லாஹத்தாலா ஏற்படுத்தினதா இவர்களாகவே வைத்துக் கொண்டார்கள் அந்த சட்டத்தை அல்லாஹத்தாலா அதைத்தான் இந்த ஆயத்திலும் சொல்லி காட்டுகின்றான் உங்களுக்கு இதற்கு உத்தரவு கொடுத்தா அம் அலாஹி தப்தருன் அல்லது அல்லாஹுடைய அல்லாவின் மீது இங்கே கற்பனை செய்கின்றீர்களா என்று கேளு என்று அல்லாஹலா குறிப்பிடுகின்றான் ஒரு சமயம் ரசூல்லாய் சல்லாஹ் அலைய வல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் ஒரு சஹாபி வந்தார் வந்தவர் கொஞ்சம் அழுக்கான தோற்றம் அவருடைய துணிமணிகள்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப பங்குறையாக இருந்தார் ஆள் பார்க்கறதுக்கு அவர் ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்கள் கேட்டார்கள் ஒரு இடத்துல நீ என்ன இப்படி இருக்கிற ஒன்றை எந்த பொருளும் கிடையாது அப்படின்னு கேட்டாங்க ஹல்லக்கை மாலு உனக்கு ஏதாச்சும் பொருள் இருக்கு பொருள் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க ஆமிய அரசு இல்ல என்னிடத்துல நிறைய பொருள் இருக்குது அப்படின்னு சொன்ன என்ன பொருள் இருக்குதுன்ட்டு அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் எல்லா பொருளும் இருக்குது என்னிடத்துல ஒட்டகங்கள் இருக்கின்றன ஆடுகள் இருக்கின்றன குதிரைகள் இருக்கின்றன அடிமைகள் இருக்கின்றார்கள் பொருள்கள் இருக்கின்றன எல்லாமே இருக்குது எல்லாமே அவனுக்கு அல்லாத்தாலாக கொடுத்துருக்காங்க நீ இப்படி பங்குறையாக இருக்கிற ஆள் பார்க்கறதுக்கே சொன்னாங்க இதாக ஆத்தா மாலன் அல்லாத்தாலா உனக்கு பொருளை கொடுத்தால் அதை உன் மீது இருக்கும்படியாக காட்ட வேண்டும் அது காட்டப்பட வேண்டும் அதாவது பொருள் என்பதும் பொருள் என்பது அல்லாஹாலாவுடைய அந்த நியமத்தை அடுத்தவர்களுக்கு நீ காட்ட வேண்டும் அல்லாஹாலா எனக்கு இவ்வளவு நியாமத்தை செய்திருக்கின்றான் என்று நீ காட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு ரசூல்லாய் சல்லாஸ்லாம் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள் உன்னுடைய ஒட்டகம் அதாவது அவர் மூமினா இல்லையா அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியல ஆனால் பொதுவாக எங்க பின்னால் சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து அவர் இன்னும் ஈமான் கொள்ளவில்லை என்பது தெரிகின்றது இருக்கக்கூடிய ஒட்டகம் குட்டி போடுகின்றது அல்லவா ஆமா குட்டி போடுது அந்த குட்டி மிக நல்லதாக சரியானதாக எந்த ஊனம் இல்லாமல் உறுப்புகள் எல்லாம் மிகச் சரியாக பிறக்கக்கூடிய குட்டிகளாக இருக்கின்றன ஆமா இருக்குது அப்படி குட்டிகள் பிறந்தால் நீ என்ன செய்கின்ற சொன்னால் அதனுடைய காதுகளை கொஞ்சம் அறுத்து விடுகின்ற காதை கொஞ்சம் அறுத்து ஒரு அடையாளம் போட்டு இது உங்களுடைய வழக்கத்தில் எப்படி காது அறுத்தா அந்த குட்டி சுகமாக இருக்கும் அந்த குட்டிக்கு எந்த விதமான நோய் நொடியும் ஏற்படாது என்பதாக நினைத்து அதனுடைய காதுகளை அரித்து அறுத்து விடுகின்றாய் அறுத்து விட்டு இது அல்லாவுக்கா அதாவது எங்களுடைய தெய்வங்களுக்காண்டு நேர்ச்சை செய்யப்பட்டது என்பதாக சொல்லி அதற்கு பஹர் என்பதாக நீ பெயர் வைக்கின்றாய் அதாவது இப்போ சொன்ன பஹீரா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெயர் வைக்கின்றாய் அப்படி செய்கிறீங்களா இல்லை ஆமாம் செய்கிறோம் அதே மாதிரி அதனுடைய தோலை நீ உரிக்கின்றாய் தோரை உரித்து விட்டு அதற்கு பேர் சரம் என்பதாக நீ பெயர் வைக்கின்றாய் அந்த மாதிரி உள்ள ஒட்டகத்தை தோலை உரித்து அல்லது சூடு போடுவார்கள் அந்த கம்பியை காயை வச்சு சூடு போடுவார்கள் இங்கே நம்ம நாட்டிலே பழக்கம் இருக்குது சில மாடுகளுக்கு மாடு வழங்கக்கூடியவர்கள் அந்த மாட்டுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டு ஒரு இரும்பு கம்பியை பழுக்க காய வச்சு அந்த மாட்டினுடைய முதுகில் அல்லது கழுத்து பக்கத்தில் அல்லது இடுப்பினுடைய கடைசி பக்கத்தில் சூடு போட்டால் அந்த நோய்க்கு மருந்து என்பதாக அவர்கள் கருதுகின்றார்கள் இதெல்லாம் கூடாது என்று ரசூல்லாய் சலாஹம் தடை செய்திருக்கின்றார்கள் எந்த மாட்டுக்கோ ஆட்டுக்கோ மிருகங்களுக்கோ சூடு போடுவதை ரசூல்லாய் சல்வாஸ்லம் தடை செய்திருக்கின்றார்கள் என்பதாக அது மிக கடுமையான வேதனைக்கு ஆளாகும் அந்த மிருகங்கள் அதனால் சரி இப்படி அதை அறுத்து அதை பங்கப்படுத்தி அதை குறைபடுத்தி அதை உன் மீதும் உன்னுடைய குடும்பத்தாரின் மீது ஹராம் என்பதாக நீங்கள் ஆக்கிக் கொள்வதில்லையா என்பதாக கேட்டார்கள் ஆம் யார் ரசூல் அல்லா நாங்கள் அப்படித்தான் ஆக்கிக் கொள்ளுகின்றோம் என்பதாக சொன்னார்கள் அல்லாஹாலா உனக்கு கொடுத்த இந்த செல்வங்களை எல்லாம் நீ அல்லாஹாலா உனக்கு ஹலாலாக தந்திருக்கின்றான் பயன்படுத்துவதற்காக தந்திருக்கின்றான் என்பதாக நீ கினைக்க வேண்டும் அதை அல்லாஹால உனக்கு ஹலாலாக ஆக்கி வைத்திருக்கின்றான் நீ அதை பங்கப்படுத்தினால் குறைபடுத்தினால் அல்லாஹாலா உன்னை குறைபடுத்தி விடுவான் என்று சொல்லிவிட்டு சுல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எப்படி அந்த மிருகத்தின் மீது ஒரு குறையை ஏற்படுத்துவதற்கான நீ முயற்சி செய்கின்றாயோ அதே போன்று அல்லாஹத்தாலா உனக்கு குறையை ஏற்படுத்துவதற்கான முயற்சி செய்து விடுவான் சாஹிதுல்லாஹ் அஷத்மின் சாஹித அல்லாஹாலாவுடைய முயற்சி உன்னுடைய முயற்சியை விட ரொம்ப கடுமையானது கத்தி அல்லாவுடைய அல்லாவுடைய கத்தி உன்னுடைய கத்தியை விட ரொம்ப கூர்மையானது என்பதாக சொன்னார்கள் அதாவது இந்த மாட்டை அறுக்கின்றாய் ஆடுகளுடைய காதையை அறுக்கின்றாய் கத்தியின் மூலமாக அல்லாஹ் ஒன்னா அறுக்க ஆரம்பிச்சுடுவான் அதே போன்று அதற்கு அதை குறைப்படுத்துகின்றாய் அல்லாஹால உன்னை குறைபடுத்த ஆரம்பித்து விடுவான் என்று ரசூல்லாய் சல்லாம் அந்த மனித எச்சரிக்கை செய்தார்கள் என்பதாக ஒரு சம்பவம் இந்த ஆயத்திற்கு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக இப்படி அந்த மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அதை அல்லாஹால அவர்களாக தங்களுடைய விருப்பத்திற்கு தங்களுடைய இஷ்டத்திற்கு இதை ஹராம் என்று ஆக்கிக் கொள்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றது அப்படி செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹால அதனை கண்டிக்கின்றார் அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கி வைத்திருக்கிறோ அதை ஹலால் என்று நம்ப வேண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் எதை ஹராம் என்று ஆக்கியிருக்கின்றன அதை விட்டுவிட வேண்டும் அதை ஹராம் என்பதாக நம்ப வேண்டும் குரான் உள்ள சட்டங்களை ரசுல்லா ஒரு ஹதீஸ்ல குறிப்பிடுகிறார்கள் குரானை நம்ப வேண்டும் என்பதிலே ஹலாலே ஹலால் என்று நம்பி செயல்படுத்த வேண்டும் ஹராமை ஹராம் என்று நம்பி விட்டுவிட வேண்டும் இந்த ரெண்டு குரானை நம்புவதுடைய அர்த்தம் குரானை செயல்படுத்துவதைய அர்த்தம் ஹராம ஹராம நம்பாம ஒரு மனிதர் அது ஹராம்தான் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னார்ன்னு சொன்னால் அது குற்றத்திற்குரியது அது ஹலால் தான் ஆனால் அதையே நான் உபயோகப்படுத்த மாட்டேன் என்று சொன்னால் அது குற்றத்திற்குரியது உடல் நலத்தை பொறுத்து உடல் நிலையை பொறுத்து சாப்பிடாமல் இருப்பது பயன்படுத்தாமல் இருப்பது என்பது வேறு விஷயம் ஒருத்தர் மாட்டுக்கறி சாப்பிட்றதே இல்லைன்னு வச்சுங்க மாட்டுக்கறி ஹலால் ஆனால் ஒருத்தருடைய உடலுக்கு ஒத்துக்கிறது இல்லை அவர் சாப்பிட்டு பழக்கமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது வேறு விஷயம் அது அவருடைய உடல் நலத்தை பொறுத்து உடல் நிலையை பொறுத்தது சாப்பிடாமல் இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருத்தர் சொல்கிறாரு நான் காய்கறி அதாவது நான் மாமிசமே சாப்பிட மாட்டேன் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி ஒட்டகறி எந்த கறியும் சாப்பிட மாட்டேன் முட்டையும் கூட சாப்பிட மாட்டேன் வெறும் வெஜிடேரியன் நான் காய்கறிகள் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்க அது குற்றமாக குற்றத்திற்கு உரியதாக ஆக அதே நேரத்தில் அவர் இப்படி சொல்கிறார் ஒட்டகக்கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அந்த கறி இந்த கறியெல்லாம் சாப்பிட்றது முட்டை சாப்பிட்றது கோழி சாப்பிட்றதெல்லாம் ஹராம் அது சரியில்லை அதை நான் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது குற்றத்திற்குரியது ஹராம்னே சொல்லலை வெறுக்கிறேன்னு சொல்கிறார்னு வச்சுங்க அப்போவும் குற்றத்திற்குரியது ஏன்னா அல்லாஹத்தாலா பிரியத்தோடு அதை மனிதனுக்கு ஆகமாக்கி வைத்திருக்கின்றான் அவனுடைய விருப்பப்படி மனிதன் அதை வெறுப்பது கூடாது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வேணால் சொல்லல் மக்கா மீது பொய்யை கற்பனை செய்யக்கூடியவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அவருடைய நினைப்பு என்ன ஆகும் என்ன ஆகும் அவருடைய எண்ணம் யோமல்யாமத்தனுடைய நாளில் என்ன ஆகும் அவர்களுடைய எண்ணம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அது கடுமையான குற்றத்திற்குரியதாகும் என்பதாக பொருள் ஒரு கேள்வி கேட்கின்றான் அதற்கு பதில் மறைமுகமாக இருக்கின்றது இல்லை ஒமா லன்னு அல் அல்லாஹில் கதீப் அல்லாஹி மீது பொய்யை கற்பனை செய்யக்கூடியவன் நிலை என்ன ஆகும் அவருடைய எண்ணம் என்னவாகும் நாளிலே என்று சொன்னால் அவருடைய எண்ணங்கள் மிகப்பெரிய தண்டனைக்குரியதாக ஆகும் அவருடைய எண்ணம் தவறானதாக இருக்கின்றது அவருடைய தன்ன த எண்ணம் குற்றத்திற்குரியதாக இருக்கின்றது என்பதாக பொருளா அல்லாஹாலா மனிதர்களுக்கு அவருடைய கருணையின் காரணமாக சில பொருள்களை ஆகும் சில பொருள்களை ஆகாது என்று தடை செய்திருக்கின்றான் சில பொருள்களை ஆகுமாக்கி வைத்திருக்கேன் அல்லா எதை ஆகமாக்கி வைத்தானோ அதை ஆகுமாக்கி வைத்து நம்முடைய வாழ்க்கையை உபயோகப்படுத்த எதை தடை செய்திருக்கின்றனோ அதை தடை செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹத்தாலா மனிதர்கள் மீது மிகப்பெரிய கருணை உடையவன் அல்லாஹால அந்த கருணையின் காரணமாகத்தான் அல்லாஹால இது கூடும் இது கூடாது என்று ஆக்கி வைத்திருக்கின்றான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது மனிதனுடைய கடமை அதை அல்லாஹ் சொல்லுகின்றான் இன் அல்லாஹ் லசூ பகுல் நாஸ் நிச்சயமாக அல்லாஹால மனிதர்கள் மீது கருணை உடையவனாக இருக்கின்றான் ஃபசுல் உடையவனாக இருக்கின்றான் எனினும் அவர்களிலே பெரும்பாலானவர்கள் நன்றி செலுத்துவது கிடையாது நன்றி செலுத்தக்கூடிய தன்மை இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் ஆக அல்லாஹால மனிதர்கள் மீது கருணை மனிதர் மீது கொண்டிருக்கக்கூடிய கருணையின் காரணமாகத்தான் சில பொருள்களை நமக்கு ஹலா ஹரால் ஆக்கி வைத்திருக்கின்றான் ஹலால் ஆக்கி வைக்கப்பட்ட அந்த பொருளை ஹலால் என்பதாக நம்பி அதை பயன்படுத்த ஹராம் என்று ஆக்கியிருந்தால் அதை ஹராம் என்பதாக நம்பி அதை விட்டுவிட வேண்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் இப்படி செய்வதுதான் அல்லாஹுக்கு சுக்குர் செய்வதற்குரிய அர்த்தம் நன்றி செய்வது என்பதனுடைய பொருள் விளக்கம் நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றது நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன நன்றி எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு விளக்கம் சொல்லி காட்டப்பட்டு இருக்கின்றது அதிலே ஒன்று அல்லாஹாலா எதை ஹலால் ஆக்கினாலும் அதை ஹலால் என்று நம்பி செயல்படுத்துவது நன்றிக்குரிய விஷயம் எதை ஹராம் என்று சொன்னாலும் அதை ஹராம் என்பதாக நினைத்து நம்பி அதை விட்டுவிடுவது நன்றிக்குரிய விஷயம் பொதுவாக அல்லாஹாலா எதை கட்டளையாக சொல்லி இருக்கின்றனோ அந்த கட்டளையை செயல்படுத்துவது எதை வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றன அதை விட்டு விடுவது இந்த ரெண்டையும் ஒருங்கே செய்யும் பொழுதுதான் சுக்குருள்ள அடியானாக இருக்க முடியும் என்று அல்லாஹத்தாலா தெரியப்படுது ஆனாலும் பெரும்பாலான மனிதர்கள் லாயஷ்குருன் அக்ஸருகும் பலாக்கின் அக்சரகம் லாயஷ்குரோன் நன்றி செலுத்துவதில்லை என்பதாக அல்லாஹாலா மனிதர்களுக்கு அவருடைய கருணையின் காரணமாக சில பொருள்களை ஆகும் சில பொருள்களை ஆகாது என்று தடை செய்திருக்கின்றான் சில பொருள்களை ஆகமாக்கி வைத்திருக்கேன் அல்லாஹ் எதையை ஆகுமாக்கி வைத்தானோ அதை ஆகமாக்கி வைத்து நம்முடைய வாழ்க்கையை உபயோகப்படுத்த வேண்டும் எதை தடை செய்திருக்கின்றோ அதை தடை செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹால மனிதர்கள் மீது மிகப்பெரிய கருணை உடையவன் அல்லாஹால அந்த கருணையின் காரணமாகத்தான் அல்லாஹாலா இது கூடும் இது கூடாது என்று ஆக்கி வைத்திருக்கின்றான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது மனிதனுடைய கடமை அதை அல்லாஹ் சொல்லுகின்றான் இன் அல்லாஹ் லசூ பசுல் நாஸ் நிச்சயமாக அல்லாஹால மனிதர்கள் மீது கருணை உடையவனாக இருக்கின்றான் உடையவனாக இருக்கின்றான் எனினும் அவர்களிலே பெரும்பாலானவர்கள் நன்றி செலுத்துவது கிடையாது நன்றி செலுத்தக்கூடிய தன்மை இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்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 ஐயாமத்தினாலே அவர்கள் அந்த பொய் அல்லாவின் மீது பொய் சொல்லக்கூடிய நிலை என்ன ஆகும் என்று அல்லாஹாலா கேட்டுவிட்டு அல்லாஹாலா மனிதர்களின் மீது கருணை உடையவனாக இருக்கின்றான் ஃபசுல் உடையவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹாலா சொல்லுகின்றார் அல்லாஹுடைய பதில் எப்படிப்பட்டது என்பதற்கு ஒரு உதாரணத்தை அதிசின் மூலமாக விளக்குகின்றார்கள் சல்லல்லா சிலமர் ஐயாமத்தினாலே சில மனிதர்கள் கொண்டு வரப்படுவார்கள் அதாவது உலகத்திலே வணக்கங்கள் செய்த அல்லாஹு அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிய மனிதர்கள் எல்லாம் ஒன்றாக திரட்டப்பட்டு அவர்கள் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுவார்கள் மூன்று விதமான மனிதர்கள் உலகத்திலே இருக்கின்றார்கள் வணக்க வழிபாடுகளிலே வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்பதாக அந்த அதிசயை குறிப்பிடுகின்றார்கள் முதல் நிலை உடையவர்கள் என்று சொன்னால் அல்லாஹாலாவிடத்தில் ஒரு கூட்டம் கொண்டு வந்து நிறுத்தப்படும் அவர்கள அல்லாஹால கேட்பான் இப்போ தி மாதா தி மாதா நீ என்னென்ன அமல்களை செய்தாய் எப்படி செய்தாய் என்னென்ன அமல்களை செய்தாய் என்பதாக அந்த மனிதர்களிடத்தில் அல்லாத்தலா கேட்பார் அதாவது ஒரு மனிதனை குறித்து அவர்களிடத்தில் அல்லாஹலா கேட்பார் அந்த மனிதன் சொல்லுவான் நீ சொர்க்கத்தை படைத்தாய் சொர்க்கத்திலே மரங்களை படைத்தாய் மரங்களிலே பழங்களை உண்டாக்கினாய் அங்கே ஆறுகளை ஓடச் செய்தாய் அங்கே ஹோருள் என்ற பெண்களை நீ தயார் செய்து வைத்தாய் மிகப்பெரும் பாக்கியங்களை எல்லாம் அதிலே உண்டாக்கி வைத்தாய் இதுவெல்லாம் உனக்கு யார் உலகத்திலே வழிபட்டு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு உரியது என்பதாக உன்னுடைய வேதத்திலே நீ சொன்னாய் இதை நான் படித்தேன் அதனால இரவு நேரங்களிலே விழித்திருந்து வணக்கங்கள் செய்தேன் பகல் நேரங்களில் தாகித்திருந்து பசித்திருந்து நோன்பு வைத்தேன் உனக்காக நீ தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்க சொர்க்கம் சொர்க்கத்தில் உள்ள ஞாபத்துகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இதை எல்லாம் செய்தேன் என்பதாக அந்த அடியான் சொல்லுவார் அந்த அந்த ஜமாத் பூரா இந்த கொள்கையுடையவர்கள் இந்த தன்மையுடையவர்கள் இந்த நிலையுடைய உலகத்தில் அப்படி இருந்தாங்க ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம பார்க்குறோம் எதுக்காப்பா நீ வணங்குறேன் நோம்பு வைக்கிற தொழுகிற அப்படின்னு கேட்டால் சொர்க்கம் கிடைக்கணும்னு வணங்குறேங்க சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோம்பு வைக்கிறேன் சொர்க்கம் கிடைக்கணுங்கிறதுக்கான நான் ஹஜ்ஜு செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க சொர்க்கத்தை ஆசை வைத்து வணங்கக்கூடியவர்கள் என்பதாக பொருள் அல்லாஹத்தாலா சொல்லுவான் அந்த நேரத்தில் நீ எதை நினைத்தாயோ எதை நினைத்து என்னை நீ வணங்கினாயோ அது உனக்கு கொடுக்கப்படும் இதோ இருக்கின்றது ஜன்னா இதை சொர்க்கம் இருக்கின்றது இந்த சொர்க்கத்திலே நீ நுழைந்து கொள் மின் பவுலி என்னுடைய கருணையின் காரணமாக மின் பவுலி ஆலேக்க உன் மீது நான் செய்திருக்கக்கூடிய கருணையின் காரணமாக இந்த சொர்க்கத்திலே நீ நுழைந்து கொள் என்று அல்லாஹத்தாலா சொல்லுவான் உன்னை நான் நரகத்திலிருந்து விடுதலை செய்துவிட்டேன் சொர்க்கத்திற்கு உரியவனாக உன்னை ஆக்கிவிட்டேன் ஆனால் என்னுடைய கருணையின் காரணமாகத்தான் அதை நீ அடைந்து கொண்டாய் என்பதாக சொல்லுவார் அல்லாஹத்தால பிறகு அந்த மனிதர் சொர்க்கத்திலே நுழைய வைக்கப்படுவார் அதாவது மலக்குகளின் மூலமாக சொர்க்கத்திற்கு அவர் அனுப்பப்படுவார் அவரும் அவரை சார்ந்தவர்களும் அவரை போன்றுள்ளவர்களும் சொர்க்கத்திலே சென்று விடுவார் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள் இப்ப சொர்க்கம் சென்றது எந்த காரணத்தினால சொர்க்கத்தை ஆசை வைத்து உலகத்திலே வணங்கியதின் காரணமாக இன்னொரு சாரார் இருக்கின்றார்கள் அந்த மனிதர்கள் கொண்டு வரப்படுவார்கள் அந்த மனிதர்களை ஒருவரை பார்த்து அல்லாத்தால கேட்பான் அமல்த எதற்காக நீ அமல் செய்தாய் உலகத்தில் அப்ப அந்த மனிதன் சொல்லுவார் யார் அப்பி ஹலக்தாரன் அகலாலஹாவ சவையரஹாவ சுமோமகாவை படைத்தாய் நரகத்தில் பல சங்கலிகளை விலங்குகளை நீ படைத்தாய் அதாவது விலங்குட்டு போடுவார்கள் சொல்லி வருது இல்லையா அந்த விலங்குகளை எல்லாம் படைத்திருக்கின்றாய் அங்கே மிகப்பெரிய தண்டனைகளை எல்லாம் நீ படைத்திருக்கின்றாய் நெருப்பினுடைய கடுமையான உஷ்ணத்தை நீ உண்டாக்கி இருக்கின்றாய் பலவிதமான தண்டனைகளை அந்த நரகத்திலே நீ ஏற்படுத்தி வைத்திருக்கின்றாய் இதை உனக்கு யார் மாறு செய்தார்களோ உலகத்திலே அவர்களுக்காக நீ தயார் செய்து வைத்ததாக உடைய வேதத்திலே சொல்லி இருக்கின்றாய் நான் அதை படித்தேன் பார்த்தேன் படித்தேன் விளங்கினேன் பயந்தேன் உன்னை பயந்தேன் நரகத்துக்கு போகக்கூடாது என்று பயந்தேன் நான் இரவு நேரத்திலே விழித்திருந்தேன் நகாரி பகல் நேரங்களே தாகித்திருந்தேன் பசித்திருந்தேன் அந்த நரகத்தை பயந்ததற்கு நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்கான நான் அமல் செய்தேன் அல்லா தால சொல்லுவான் நீ அமல் செய்தது உனக்கு கிடைக்கும் என்னுடைய நரகத்தை நீ பயந்தாயா ஆம் பயந்தேன் நிச்சயமாக அந்த நரகத்தை விட்டு நான் உன்னை விடுதலை செய்து விட்டேன் என்னுடைய கருணையின் காரணமாக என்னுடைய பகலின் காரணமாக என்னுடைய சொர்க்கத்திலே நீ நுழைந்து கொள்வாயாக என்பதாக அல்லாஹால சொல்லுவான் அந்த மனிதரும் அவரை சார்ந்தவர்களும் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார் இவர் எதனால சொர்க்கம் போனாரு நரகத்தை பயந்து அமல் செய்ததின் காரணமாக இன்னொரு கூட்டம் கொண்டு வரப்படும் மூணாவது கூட்டம் அப்தில் அமல்த்தார் என்னுடைய அடியான நீ எப்படி எதற்காக அமல் செய்தா அப்படின்னு அல்லாத்தாலா கேட்பான் அந்த மனிதர் சொல்லுவார் உன் மீது நான் அன்பு கொண்ட காரணத்தினால் உன்னை நான் பிரிய மகப்ப வைத்த காரணத்தினால் உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆவலின் காரணத்தினால் உன் மீது உள்ள ஆவலின் ஆசையின் காரணத்தினால் நான் வணக்கம் செய்தேன் இரவு நேரத்திலே விழித்திருந்தேன் பகல் நேரத்திலே தாகித்திருந்தேன் பசித்திருந்தேன் நோன்பு வைத்தேன் உன்னை அடைய வேண்டும் உன்னை பார்க்க வேண்டும் உன்னுடைய அன்பை பெற வேண்டும் உன்னுடைய அருளை பெற வேண்டும் உன்னுடைய ரிதாவை பெற வேண்டும் என்ற காரணத்தினால் நான் செய்தேன் என்பதாக அந்த மனிதர் சொல்லுவார் அல்லாஹாலா சொல்லுவான் என்னுடைய அடியானே நீ என்னை பிரியம் வைத்ததற்காக வேண்டி என் மீது கொண்ட நேசத்திற்காக என் மீது என்னை நீ பார்க்க வேண்டும் என்னுடைய ரிலாவை பெற வேண்டும் என்பதற்காக வணக்கங்கள் செய்தாய் ஆகவே இதோ என்னுடைய ரிலாவை நீ பெற்றுக்கொள் என்னுடைய திருப்தியை நீ பெற்றுக்கொள் என்னுடைய மகப்பத்தை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி அல்லாஹத்தல்லா தன்னுடைய ரகமத்திற்குரியவராக தன்னுடைய பதிலுக்குரியவராக தன்னுடைய ரிலாவுக்குரியவராக அந்த மனிதனை அல்லாஹத்தல்லா ஆக்கி என்னுடைய பதிலின் காரணமாக நீயும் சொர்க்கத்திற்கு செல் என்று அல்லாஹத்தல்லா சொன்ன சொல்லுவார் உனக்கு ந சொர்க்கத்தை நான் வழங்குகின்றேன் சொர்க்கத்துக்கு உரியவராக உன்னை ஆக்கி விடுகின்றேன் நரகத்தை விட்டு உன்னை விடுதலை செய்து விடுகின்றேன் நீயும் என்னுடைய சொர்க்கத்திலே நுழைந்து கொள்வாயாக என்பதாக சொல்லுவான் அல்லாஹாலா அல்லாஹாலா அவருக்கு ஒரு தனிப்பெரும் சிறப்பை தந்து அவர்களோடு அந்த மனிதர்களோடு அல்லாஹத்தாலா அந்த மனிதனையும் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் யார் யார் அந்த தன்மை உடையவர்களாக இருந்தார்கள் அவர்களே அதே போன்று அல்லாஹாலா சொல்லுவான் உபி இருக்க ஜன்னத்தி அசீ இருக்க நான் உன்னை என்னுடைய சொர்க்கத்திற்கு உரியவனாக ஆக்கி வைக்கின்றேன் என்னுடைய மலக்குகளை உன்னை சந்திக்க வைக்கின்றேன் ஓ உசல்லிமா அலே கிபின் நானே முன் வந்து உனக்கு சலாம் சொல்லுகின்றேன் என்னுடைய சொர்க்கத்தை நுழைந்து கொள் என்பதாக சொல்லுவான் அவர்கள் நுழைந்து சொர்க்கத்திற்கு போவார்கள் என்பதாக சொல்லுவேன் மூன்று சாரார்கள் இந்த மூணுல நல்லவர் யார் சொர்க்கத்தை ஆசை வைத்து ஒரு கூட்டம் வணங்கியது நரகத்தை பயந்து ஒரு கூட்டம் வணங்கினார்கள் அல்லாஹுக்காக வேண்டிய சொர்க்கத்தை ஆசை வைத்தும் அல்ல நரகத்தை பயந்தும் அல்ல அந்த ரெண்டும் விட்டுட்டாங்க மூணாவது ஒரு நிலையிலே வணங்கியவர் இவர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் என்பதை ரசூல்லாய் சலாஹன் இந்த ஹதீசிலே சொல்லித் தருகின்றனர் இந்த ஹதீசனுடைய அடிப்படையிலே இந்த ஹதீசை வைத்து ஞானவான்கள் மகதீசின்கள் ஞானவான்கள் குறிப்பிடுகின்றார்கள் முதல்ல சொர்க்கத்தை ஆசை வைத்து வணங்கினாரே அவருக்கு பெயர் ரகுபானி என்பதாக சொல்லப்படும் ஆசையின் காரணமாக கொஞ்சம் பயம் ஏற்பட்டு அந்த பயம் ஆசையாக மாறி அல்லாஹாலாவுடைய சொர்க்கத்தை பெற வேண்டும் வணங்கினார் இவருக்கு பெயர் ரகுபானி என்பதாக சொல்லப்படும் இரண்டாவது நரகத்தை ஆசை வைத்து வணங்கினாரு நரகத்தை பயந்து வணங்கினாரே நரகத்தை பயந்து வணக்கம் செய்தாரே இவருக்கு பெயர் ஹைவானி என்பதாக சொல்லப்படும் இவர் அவ்வளவு சிறப்பானவர் அல்ல மூணாவது தர்ஜாவில் உள்ளவர் தான் இவர் முதல்ல சொன்னவர் இரண்டாவது தர்ஜாவில் உள்ளவர் பிறகு அல்லாஹாலாவுடைய ரிலாவை பெற வேண்டும் என்று வணங்கினாரே அவர்தான் ரப்பானி என்பதாக சொல்லப்படும் முதல் தரமுடையவர் அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் சொர்க்கத்திற்காக வேண்டிய அல்ல நரகத்திற்காக வேண்டிய அல்ல ராபியத்துல் பசரியா அனை ராபியத்துல் பசரியா அவர்கள் சொல்லியதை போன்று நீங்க சொர்க்கத்தை ஆசை வைத்து வணங்குகின்றீர்களா நரகத்தை பயந்து வணங்குகின்றீர்களா என்பதாக கேட்டார்கள் ரெண்டும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்ப என்னத்துக்காக வணங்குறீங்க அல்லாவுடைய ரிலாவை பெறுவதற்காக வணங்குகின்றீர்கள் அதனால இப்படி துவா கேட்டாங்க அவர்கள் யார்லாம் நீ என்னை சொர்க்கத்தில் போட்டாலும் சரி நரகத்தில் போட்டாலும் சரி எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புனாலும் சரி அது உன்னுடைய விருப்பம் நரகத்துக்கு அனுப்புற அதுவும் உன்னுடைய கட்டளை தான் நீ தானே சொல்லி அனுப்புற நரகத்தில் போடுறதும் நீ எங்க என்னை அனுப்பினாலும் சரி நான் எங்கே இருந்தாலும் சரி எனக்கு கவலை இல்லை எங்க இருந்தாலும் இருக்க வேண்டும் என்ன கருத்து அல்லாவுடைய சொர்க்கத்தில் அல்லாஹத்துடைய சகத்து அல்லாஹத்துடைய கோபம் இருக்கின்றது நரகத்தில் மனிதன் ரிலா உள்ள மனிதன் அங்கே போக முடியாது அதை அவர்கள் சூசகமாக சொல்லி காட்டார் ஆனாலும் அவருடைய சொர்க்கத்தை ஆசை வைத்தும் நான் வணங்கவில்லை நரகத்தை பயந்தும் நான் வணங்கவில்லை ஒரு தடவை கேட்டாங்க சைத்தார பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ பற்றி நினைக்கிறதுக்கே நேரம் போதாலும் சைத்தார பற்றி நான் எங்கே நினைக்க போகிறேன் நினைக்கிறதுக்கு எப்படி நேரம் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க சொன்னாங்க பதில் சரிங்க அல்லாஹாலா மனிதர்களுக்கு அவருடைய கருணையின் காரணமாக சில பொருட்களை ஆகும் ஆகாது என்று தடை செய்திருக்கின்றான் சில பொருட்களை ஆகமாக்கி வைத்திருக்கேன் அல்லாஹ் எதை ஆகமாக்கி வைத்தானோ அதை ஆகமாக்கி வைத்து நம்முடைய வாழ்க்கையை உபயோகப்படுத்த வேண்டும்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 الله بِالْحَقِّ بشيرا وَنَذِيرًا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا وَمَا من وَمَا تَكُونُ فِي شَأْنٍ அர்சலுல்லஹீரம் مِنْهُ مِنْ قُرْآنٍ وَلَا تَعْمَلُونَ مِنْ عَمَلٍ يِلَّا كُنَّا عَلَيْكُمُ شُهُودًا جِدْ تُفِيضُونَ فِيهِ وَمَا يَعْزُمُ عَنْ رَبِّكَ مِنْ مِثْقَالِ ذَرَّةٍ فِي الْأَرْضِ وَلَا فِي السَّمَاءِ وَلَا أَسْغَرَ مِنْ ذَلِكَ وَلَا أَكْبَرَ إِلَّا فِي كِتَابٍ مُّبِينٍ على ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين امنوا وكانوا يتقون لهم البشرا في الحياه الدنيا وفي الاخره لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم صدق الله والله جنيه الكريبير بيقول <تصفيق> لي சகோதரர்களே அல்லாஹத்தாலாவுடைய பேரொருளால் அறுநூத்தி எழுபத்தி எட்டாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூர யூனு என்ற அத்தியாயத்தினுடைய அறுபது ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன பொதுவாக மனிதர்கள் அல்லாஹத்தாலா கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது மிக குறைவாகவே இருக்கின்றது என்பதையும் தெரியப்படுத்தினான் அல்லாஹ் என்று சொன்னால் யார் என்று விளங்காதிருந்த அந்த மக்கள் அந்த காலத்தில் அரபு நாட்டு மக்களுக்கு அல்லாஹால சொல்லித்தரக்கூடிய விஷயம் நீங்கள் ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ எதை செய்தாலும் சரி சின்னதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் சரி தனிமையிலோ கூட்டாகவோ எப்படி செய்தாலும் சரி அத்தனையும் அல்லாஹால அறிந்து கொண்டிருக்கின்றான் என்பதை விளக்குவதற்காக வேண்டி இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் ஏதேனும் ஒரு விஷயத்திலே ஈடுபட்டிருப்பதும் ஒமாத்தோ மின்ஹு மின் குரானின் அல்லாஹருளியை இந்த குரானிலிருந்து எதையேனும் ஓதுவதும் வலாத் மின் அமலின் எந்த ஒரு செயலை நீங்கள் செய்வதும் எல்லா குன்னா அலைக்கும் சுஹூ நாம் உங்களிடத்தில் ஹாஜிராக இருந்தே தவிர நீங்கள் செய்வது கிடையாது நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் உங்களுடன் ஹாஜிராக இருந்தே தவிர இதையெல்லாம் நீங்கள் செய்வது கிடையாது என்று அல்லாஹா தலா குறிப்பிடுகின்றார் எதை செய்தாலும் சரி அல்லாஹால உங்களுடன் இருக்கின்றான் அவனுக்கு தெரியாமல் நீங்கள் எதனையும் செய்துவிட முடியாது என்று குறிப்பிடுகின்றான் அதில் மூன்று விஷயத்தை அல்லாஹால இங்கே சொல்லுகின்றான் எந்த ஒரு காரியத்தை நபியை நீங்கள் செய்தாலும் ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்களை பார்த்து சொல்லுவது மற்ற மக்களை பார்த்து சொல்லுவதை போன்றாகும் எந்த விஷயத்திலே நபியை நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் அல்லது குரானை ஓதினாலும் அல்லது எந்த அமலை நீங்கள் செய்தாலும் அந்த இடத்திலே உங்களுடன் நாம் ஹாவிராக ஷாகிதாக இருந்தே தவிர கிடையாது அல்லாஹால அந்த இடத்துல இருக்கிறான் எதை செய்தாலும் சரி அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான் இஃபியபோ நபி அதை நீங்கள் செய்கின்ற நேரத்தில் என்று அல்லாஹத்தால சொல்லுகின்றான் வேறொரு ஆயத்திலே பல இடங்களிலே பல புரான்ல பல இடங்களில் அல்லாஹத்தாலா இந்த கருத்தை சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு இடத்தில் அல்லாஹால சொல்லும் பொழுது மா எக்கோனு மின் அஜ்வா சலாசத்தின் இல்லாஹுவாபியாகும் அவர்களில மூன்று நபர்கள் சேர்ந்து ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தால் நான்காவதாக அல்லாஹால இருக்கின்றான் அவர்களோடு மா எஜ்வா சலாசத்தின் இல்லாஹோ ராபியாகும் இல்லாகுவ சாதிசும் ஐந்து பேர் பேசிக் ஆறாவதாக அவன் இருக்கின்றான் அவர்களுடன் இருந்து கொண்டே இருக்கின்றான் என்று அல்லாஹால சொல்லுகின்றான் அதே கருத்தை அல்லாஹால இந்த ஆயத்தில் சொல்லுகிறான் அந்த ஆயத்தில தெளிவாக சொன்னான் அதே கருத்தை சொல்லுகின்றான் நபிக உம்முடைய ரப்பை விட்டு மறையாது ஒரு அணுவளவும் மறையாது அந்த அணுவளவு பொருள் பூமியில் இருந்தாலும் சரி வானத்தில் இருந்தாலும் சரி பூமியிலே எந்த பகுதியில் இருந்தாலும் வானத்திலே இருந்தாலும் அதாவது உங்களுக்கு கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் வானம் பூமி ரெண்டை குறிப்பிட்டதின் மூலமாக அல்லாஹாலாவுடைய படைப்புகளிலே எங்கிருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சத்திலே எங்கிருந்தாலும் சரி அது அல்லாவுடைய உண்முடைய ரப்போடைய பார்வையை விட்டும் உடைய ரப்பை விட்டும் அது மறைந்ததாக ஆகாது வலா அசுகரமின் அதை விட சின்னதாக இருந்தாலும் சரி அணுவை சொன்னான் அணுவை விட சின்னதாக இருந்தாலும் சரி வலா அக்பரை அதை விட பெருசா இருந்தாலும் சரி இல்லா பி கித்தாபி மொபின் அது தெளிவான வேதத்திலே குறிப்பிடப்பட்டதாகவே தவிர இல்லை அந்த வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது லௌஹல் மோலிலே எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை சொல்லுகின்றான் வலா அசுகரின் தானிக்க வலாக்கு வர சிறியதோ அதை சிறியதோ பெரியதோ கிடையாது தெளிவான வேதத்திலே இருந்தே தவிர எழுதப்பட்டிருந்தே தவிர அந்த வேதத்திலே அது எழுதப்பட்டிருக்கின்றோம் அணுவளவல்ல அதை விட இருந்தாலும் சரி நம்ம பெரிய பெரிய விஷயங்கள் தான் அதில் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு நினைக்க கூடாது சின்ன சின்ன விஷயங்களும் கூட ஒரு அணு இந்த பிரபஞ்சத்திலே ஒரு அணு எந்த இடத்தில் இருக்கின்றது அது எப்படி இருக்கின்றது அந்த அணு என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்பதை எல்லாம் அல்லாஹால அங்கே எழுதி வைத்திருக்கின்றான் அல்லாஹுக்கு தெரியாமல் கிடையாது தெரிஞ்ச அல்லாஹத்தால அதை எழுதியும் வச்சிருக்கிறான் ரெண்டு விஷயத்தையும் அல்லாஹத்தலா சொல்லுகின்றான் லோகல் மஹ்பூரிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் முழுவதும் அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹுடைய அறிவை விட்டு அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது இல்லையா அந்த அவன அவனுடைய அறிவில ஒரு பகுதியை அவன் எதை எழுத வேண்டும் என்று அல்லாஹால நாடினானோ அதையெல்லாம் எழுதியும் வைத்திருக்கின்றன என்ற இரண்டு கருத்துகளையும் அல்லாஹால சொல்லி காட்டுகின்ற முன்னால் அவர் சொல்லப்பட்டது நினைக்கின்றேன் அவனிடத்தில் மறைவான பொக்கிஷங்கள் இருக்கின்றன அவனைத் தவிர வேறு எவரும் அதனை அறிய முடியாது கரையிலும் கடலிலும் உள்ளவற்றை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்றான் ஒமா தஸ்புமின் வரத்தின் இல்லை முக மரங்களில் இருந்து எந்த ஒரு இலையை உதிர்ந்து கீழே விழுந்தாலும் அதையும் அல்லாஹத்தெல்லாம் அறிந்து வைத்திருக்கின்ற அறிந்து கொண்டிருக்கின்றான் உன்னால சொன்னோம் விளக்கம் அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு மரத்திலிருந்து ஒரு மரத்தில் எத்தனை இலை இருக்குது அப்படிங்கிறது தெரியும் பொதுவா அல்லாஹுக்கும் எல்லாம் தெரியும் ஒரு மரத்தில் எத்தனை இலைகள் இருக்கின்றன என்பது மட்டும் இப்ப இங்கே அதை விட நுணுக்கமா அல்லாத்தால சொன்ன ஒரு அணுவும் அவனை விட்டு தப்பாது அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இலையிலும் பல கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கு இன்னும் அந்த இடத்துல சொல்லப்பட்டது விளக்கப்பட்டது ஒரு இலை காய்ந்து கீழே உதிரும்பொழுது கீழே விழும்பொழுது அது எந்த இடத்திலே கீழே விழும் என்பதையும் அல்லாஹால தெரிந்திருக்கின்றான் விழுகின்ற அந்த இலை சுழன்று கொண்டு கீழே விழும் இல்லையா மேலிருந்து விழும்பொழுது அப்படி சுழன்று சுழன்று வந்து கீழே விடும் அப்படி சுழன்று வரக்கூடிய நேரத்தில் ஏற்படும் என்பதையும் அறிந்திருக்கின்றார் ஒட்டுமொத்தமாக கீழே விழுவதை மட்டும் அல்லாஹலிக்கவில்லை அந்த இலை எத்தனை சுழற்சி சுழற்சிக்கு பிறகு கீழே வந்து விழும் என்பதையும் அல்லாஹால தெரிந்திருக்கின்றான் என்ற விளக்கம் எல்லாம் சொல்லப்பட்டது இருடுகள் இருட்டான இரவுகளிலே இருள்களிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய விதையையும் அல்லாஹால அறிந்திருக்கின்றான் அணுவை அறிந்திருக்கிறான் சொல்லும் போது அடங்கும் இருந்தாலும் அந்த இடத்துல அறந்து இந்த பூமியினுடைய இருள்களிலே மறைந்திருக்கக்கூடிய விதையையும் அல்லாஹால அறிவான் ஒரு பச்சையான பொருளோ காஞ்சிய பொருளோ எதுவுமே அந்த வேதத்திலே இல்லாமல் எழுதப்படாமல் என்றும் அல்லாஹால அல்லாஹாலுடைய அறிவு எப்படிப்பட்டது என்பதை விளக்குவதற்காக அல்லாஹால சொல்லுகின்றான் நமக்கு சாதாரணமா தெரியலாம் ஏன்னா நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் அல்லஹவை ஆனால் நம்பிக்கை கொள்ளாத அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னா யாருன்னு தெரியாது அல்லாஹ எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் அறிவு உள்ளவன் என்று தெரியாது அவர்களுக்கு விளக்குவதற்காக அல்லாஹால சொன்னான் அந்த விளக்கத்தை நாமும் பெற வேண்டும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றார் இப்படிப்பட்ட அறிவு பெற்ற அல்லாஹ் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவனாக இருப்பான் அவனை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கான அல்லாஹத்தாலா இதனை சொல்லி காட்டுகின்றனர் மனிதர்களே சில மனி சில பேர் இருக்கின்றார்கள் அல்லாஹாலாவுடைய நேசத்தை பெற்றவர்கள் அல்லாஹுடைய அருளை பெற்றவர்கள் அவர்களுக்கு அல்லாஹால தனி சிறப்பை இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றான் ஆகிரத்திலும் அவர்களுக்கு தனி சிறப்பு உண்டு நபிமார்கள் அல்லாத மனிதர்களிலே நபிமார்கள் சேரமாட்டாங்க நபிமார்கள் அல்லாத மனிதர்கள் அவர்கள் அல்லாஹ் நெருக்கத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகளை பற்றி அல்லாஹத்திலே சொல்லுகின்றார் அலா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய வலிமார்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய வலிமார்கள் அவர்களுக்கு எந்தவிதமான பயமும் கிடையாது அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்பதாக முதலாவதாக சொல்லுகின்றனர் அந்த வலிமார்கள் என்று சொன்னால் சொன்னவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லதீனு அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் அல்லாஹுவை பயந்தவர்களாக இருப்பார்கள் தப்பாவுடையவர்களாக இருப்பார்களே அத்தகையவர்கள் என்றும் அல்லாஹு தலா குறிப்பிடுகின்றனர் இப்போ அல் வலிமார்கள் என்று ஒரு சாரார் உண்டு அல்லாஹுடைய நேசர்கள் அவுலியா என்ற இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை வலி என்பதனுடைய பன்மை சொல் வலியுண் என்று சொன்னால் நெருக்கமானவர் பிரியம் வைக்கக்கூடியவர் உதவி செய்யக்கூடியவர் நேசிக்கக்கூடியவர் என்றெல்லாம் பொருள் இருக்கின்றனர் பல பொருள்கள் இருக்கின்றன மனிதனுக்கு அல்லாஹ் மனிதனுக்கு வழி என்பதாக சொன்னால் வலி என்று சொன்னால் நேசன் என்று சொன்னம அந்த மாதிரி நேசர் என்று ஒரு மனிதனை குறித்து வலியுல்லா அல்லாவுடைய வலி என்று சொன்னால் அல்லாஹை நேசிக்கின்றவர் அல்லாஹை மஹப்பத் வைக்கின்றவர் அல்லாஹத்தாலாவுடைய கட்டளைகளை சரிவர நிறைவேற்றி தன்னுடைய வேலைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள நிறைவேற்றி கொண்டு இருப்பவர் அல்லாஹத்தாலாவுடன் நேசம் பாராட்டக்கூடிய நிலையிலே அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றவர் என்றெல்லாம் சொல்லப்படும் வலியுல்லா அல்லாவுடைய வழி என்று சொன்னார் ஆனால் அதே நேரத்தில் அல்லாவுக்கும் வலின்னு சொல்லலாம் மனுஷனுக்கு வழின்னு சொல்றத போல அவளியா வலி என்று வலி அவழியாங்கிறது பன்மை வார்த்தை வலிங்கிறது ஒருமை அந்த வலி என்றதை அல்லாவுக்கும் சொல்லலாம் இப்ப யார் இந்த மாதிரி அல்லாஹத்தாலாவை பற்றி நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக ஆகின்றார்களோ இந்த வலிகளுக்கு அல்லாஹத்தாலா வழியாக ஆகிவிடுகின்றான் அப்படின்னு அர்த்தம் அது சூழத்தில் மக்களால் விளக்கப்பட்டது சொல்லப்பட்டது விளக்கம் தரப்பட்டது அல்லாஹு வலியுள்ள அல்லாஹாலுக்கு வலியாக இருக்கின்றான் பொறுப்பாளனாக இருக்கின்றான் உதவியாளனாக இருக்கின்றான் நேசனாக இருக்கின்றான் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற அர்த்தங்கள் எல்லாம் செய்யும் அல்லாஹுடைய சொல்லை கேட்டு வணக்கம் புரிந்து அந்த வணக்கத்திலே ஒரு இன்பத்தை கண்டு அதன் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுவிட்டால் அல்லா இந்த மனிதனுக்கு நெருக்கமானவனாக உதவி செய்யக்கூடிய அன்பை கொண்டவர்கள் இவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை கவலை இல்லை என்பதாக சொல்லுகின்றனர் வெளி தோற்றத்தில் வலி என்று சொன்னால் யாருக்கு சொல்லுவது என்பதற்கு பல கருத்துகள் சொல்லப்பட்டு அல்லாஹுடைய அவர்கள் யார் என்றால் அவர்கள் பார்க்கப்பட்டால் அல்லாஹ் நினைவு கூறப்படுவான் இந்த அர்த்தம் கருத்து என்ன அவர்கள் பார்க்கப்பட்டார் என்று சொன்னால் யாராவது அவர்களை பார்த்தால் அல்லாவுடைய வழின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரை ஒருவர் பார்த்தால் பார்த்த உடனே அல்லாவுடைய நினைவு இவருக்கு வரும் யார் பார்க்கிறாரோ அவருக்கு வரும் பார்த்த உடனே அல்லாவுடைய நினைவு வரும் பார்த்த உடனே உலகத்துடைய நினைவு வந்துச்சு பணம் காசுடைய நினைப்பு வந்துச்சு அவரை பார்த்த உடனே வேறு விதமான நினைப்புகள் வந்தன அவர் அல்லாவுடைய வழியாக ஆக முடியாது அப்படின்னு அர்த்தம் வலி அல் வலி வலியுல்லாவாக அவர் இல்லை என்பதாக பொருளாகும் வலி என்றார் அவர் பார்த்தவன் அல்லாவுடைய நினைவு வரும் அதை ரசூல்லாம் சுருக்கமாக சொன்னார் அவர்களிடத்தில் வலிமார்கள் என்று சொன்னால் யார் என்பதாக அவருடைய சீடர்கள் கேட்டார்கள் அவர்களும் இதே மாதிரி ஒரு பதிலை நீண்ட பதிலை சொல்லுகின்றார்கள் நாஸ் பொதுவாக நபிமார்களிலேயே வைசா அலே இஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய ஏழ்மை உடையவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற விஷயம் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால உலகத்தை பற்றி நிறைய செய்திகளை சொல்லி சொல்லி தந்திருக்கின்றார்கள் வைசா அலே இஸ்லாமர்கள் உலகம் எப்படிப்பட்டது அதனுடைய ஹசைக்கத்தை என்ன உண்மை இல்லை என்ன அப்படிங்கிறவர்கள் இங்க அந்த கருத்தையே சொல்லுகின்றார்கள் அல்லது இலா பாத்திரை துன்யா ஹீன நல்லா இலா அல்லா மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய வெளித் தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இந்த உலகத்தினுடைய பாத்தின் அந்தரங்கத்தை பார்த்து கொண்டிருப்பார்களே அவர்கள் என்பதாக சொன்னார் அல்லாவுடைய வலிமார்கள் என்பவர்கள் உலகத்தினுடைய பாத்தின் அந்தரங்க நிலையை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அந்தரங்க நிலை என்ன இந்த உலகம் அழிவு அழிந்துவிடக்கூடியது இந்த உலகம் அற்பமானது இந்த உலகம் அல்லாஹாலத்தில் மதிப்பிற்குரியது அல்ல சொன்னதை போன்று ஒரு சிறகு சமமானதாக இந்த உலகம் இருந்தாலும் கூட அல்லாஹத்தால காப்பிர்களுக்கு அதை கொடுத்திருக்க மாட்டான் அல்லாஹவிடத்தில் இந்த உலகத்தினுடைய மதிப்பெண் கேட்டா ஒரு சிறகு அளவுக்கு கூட கிடையாது என்று சொன்னார்கள் இது மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் ஏராளமான விஷயங்கள் அதை சொல்லுகின்றார்கள் மனிதர்கள் உலகத்தினுடைய வெளித்தோற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்க அவர்கள் உலகத்தினுடைய பாத்தின் அந்த பார்த்துக் கொண்டிருப்பார்கள் வல்லதீன நலரு இலா ஆஜிலி துன்யாசை நலர ஆஜில இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கின்றது நிலையானதாக நீண்ட நாள் இது இருந்து கொண்டிருக்கும் என்று மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த உலகம் சீக்கிரம் செல்லக்கூடியது என்பதாக அவர்கள் அதனை கவனிப்பார்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் தான் அம்லாவுடைய வழி அமத்துவம் இந்த உலகத்தில் மற்ற மனிதர்கள் எல்லாம் எது இழந்து விடுவதை பயப்படுகின்றார்களோ எதனை இழந்து விடுவதை பயப்படுகின்றார்களோ அதை அவர்கள் இழந்து விடுவார்கள் அதை வந்து விரும்ப மாட்டார்கள் அதை இழந்து விடுவார்களாக ஆகிவிடுவார்கள் உதாரணமாக மனிதர்கள் எல்லாம் உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் பணம் காசுகளை ஆசைப்படுகின்ற இல்லாமல் போய்விடுவது பணம் பட்டம் பதவி உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் உலகத்தினுடைய சுகபோகங்கள் இவற்றையெல்லாம் இழந்துவிடக்கூடாது இழந்து விடுவதை மனிதர்கள் பயப்படுகின்றார்கள் இல்லாமல் போவதை பயப்படுகின்றார்கள் ஆனால் அது இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் அவர்கள் தான் அல்லாவுடைய இந்த உலகத்தில் எதையெல்லாம் அதிகமாக தேட வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்களோ அதை அவர்கள் முழுமையாக விட்டு விடுவார்கள் அவர்கள் தான் அல்லாவுடைய வலிமார்கள் சொன்னார் இந்த உலகம் அவர்களிடத்தில் அவர்களிடக்கூடியதாகிவிட்டது அதை புதுப்பிக்கிவிட்டது அழிந்து விட்டது இதை திரும்ப அதை உயிர்ப்பிக்க மாட்டார்கள் அதனை உண்டாக்க மாட்டார்கள் இந்த உலகம் அவருடைய உள்ளங்களிலே அவருடைய எங்கங்களிலே செத்துவிட்டது இதை அவர்கள் விரும்ப செத்ததை யார் விரும்புவார் செத்ததை விரும்புவாள் செத்த பிணத்தை போன்று கருதுவார்கள் ஆகிரத்தகம் இந்த உலகத்தை இடித்துவிட்டு இடித்து தள்ளிவிட்டு ஆகிரத்தை அவர்கள் கட்டி கொள்ளுவார்கள் ஒரு கட்டடத்தை பழைய கட்டடத்தை புதுசா கட்டிடம் உலகம் பழசா போச்சு புதுசா இந்த உலகத்தை விற்றுவிட்டு பதிலாக ஆகிரத்தை வாங்கிக் கொள்வார்கள் நிலையாக இருக்கக்கூடிய ஆகிரத்தை வாங்கிக் கொள்ளுவார்கள் இந்த உலகத்தை அவர்கள் விற்பனை செய்வார்கள் விற்பனை செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை மகிழ்ச்சிகரமாக ஏற்றுக்கொள்ளுவார்கள் வெகு விரைவாக போய்கொண்டிருப்பதை பார்ப்பார்கள் நிறைய உதாரணங்கள் இந்த உலகத்திலே நிகழ்ந்திருக்கின்றன என்பதையும் அவர்கள் காண்பார்கள் நினைவு கொள்வதை உயிர்ப்பிப்பார்கள் அவர்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அவர்கள் மவுத்தாக்கி விடுவார்கள் முழுமையாக நேசிப்பார்கள் என்று ஐசா அலி அவர்கள் அல்லாஹுடைய வலிமார்கள் யார் என்று கேட்டதற்கு இவ்வளவு பதில் சொன்னார்கள் ஆக வலிமார்கள் என்பவர்கள் இந்த உலகத்தை முழுமையாக விரும்ப மாட்டார்கள் உலகத்தில் தான் வாழ வேண்டும் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது உலகத்தில் தான் வாழ வேண்டும் உலகத்தில் வாழாமல் ஆகிரத்து வாழ்க்கையை இன்பத்தை பெற முடியாது உலகத்தில் வாழாமல் சொர்க்கத்தை பெற முடியாது உலகத்தில் வாழாமல் அல்லாஹுடைய பெற முடியாது உலகத்தில் வாழாமல் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முடியாது ஆனால் உலகத்தில் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும் கடல்ல பயணம் செய்யாமல் கப்பல்ல ஒரு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா கப்பல் பயணம் என்று வச்சு கொள்வோம் இப்பதான விமானம் காலத்தில் கப்பல் பயணம் அந்த கப்பல் பயணத்தை நிறைய உதாரணமாக சொல்லி இருக்கின்ற ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போனால் ஒரு கப்பல் ஏறி போகணும் இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும் என்று சொன்னால் ஒரு கப்பல் தேவை அந்த கப்பல் பயணம் இல்லாமல் அடுத்த நாட்டுக்கு போய் சேர முடியாது ஆனால் அதே நேரத்தில் கப்பல் கப்பலுக்கு உள்ளே இவர் இருக்க அதாவது அந்த கப்பல் தண்ணீருக்கு மேலே இருக்க கப்பலுக்குள்ளே இவர் இருக்க வேண்டும் யார் பயணம் செய்கின்றாரோ அவர் இருக்க வேண்டும் அந்த தண்ணீர் கப்பலுக்குள்ளே வந்துவிடக்கூடாது உதாரணம் சொல்லுங்க இந்த துனியா இருக்கின்றதே அது அந்த கடலை போன்று மனித வாழ்க்கை இருக்கின்றதே ஹயாத் இது அந்த கப்பலை போன்ற ஹயாத் என்ற இந்த கப்பலில் மனிதன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் எதுல துனியா என்ற கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன் தான் பயணம் செய்கின்ற அந்த ஹயாத் என்ற கப்பலுக்கு கீழே தான் தண்ணீர் இருக்க வேண்டும் கப்பலுக்குள்ளே வந்துவிடக்கூடாது ஒரு சின்ன ஓட்டை கூட அந்த கப்பலில் விழுந்து விடக்கூடாது அப்படி விழுந்து விட்டால் கீழே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் கப்பலுக்குள் வந்து இந்த மனிதனை அழித்து விடும் இந்த மனிதன் அழிந்து விடும் அநாசமாகி விடுவோம் இதுபோன்றுதான் உலகத்தினுடைய வாழ்க்கை என்பதாக குறிப்பிடுகின்றார் இதுபோன்று ஏராளமான விஷயங்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள் உலகத்தை நிரந்தரமானது என்று நம்பி வாழாத நம்பாத மனிதர் எவர் இருக்கின்ற நேசத்தை பெறக்கூடியவராக நெருக்கத்தை பெறக்கூடியவராக இருப்பார் என்பதை சொல்லுகின்றார் உலகத்திலான் வாழ வேண்டும் இல்லாவிட்டால் ஆகிரத்துடைய நிலை கிடைக்காது ஆகிரியத்துடைய இன்பம் கிடைக்காது அல்லாஹாலம் அவர்கள் ஒரு ஹதீசில குறிப்பிடுகின்றார்கள் இன்னமின் ஐபாதில்லாஹி ஐபாதா அல்லாவுடைய அடியார்களே சில நல்லார்கள் இருக்கின்றார்கள் இந்த உலகத்தில் இப்படி வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹால கொடுக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் பற்றி சொல்லுகின்றார்கள் அந்த ஹதீஸ்ல குயாமத்தினாலே அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதை அல்லாஹ் கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதிகளை பார்த்து நபிமார்கள் சுகதாக்களும் கூட ஏக்கம் கொள்ளுவார்கள் ஏக்கம் கொள்ளுவார்கள் என்று சொன்ன சாபாக்கள் கேட்டார்கள் மன் ஹும் யார் சூழ் அல்ல அவர்கள் யார் என்று தாங்கள் எங்களுக்கு சொல்லித்தந்தால் நாங்கள் அவர்களை விரும்பக்கூடியவர்களாக இருக்கலாமே என்பதாக சொன்னார்கள் சொன்னார்கள் அவர்கள் சில மனிதர்கள் அல்லாஹுக்காக வேண்டி அவர்கள் ஒருவருக்கு அன்பு கொள்ளுவார்கள் பாசம் நேசம் கொள்ளுவார்கள் நேசம் கொள்வது பொருளுக்காக வேண்டியோ உறவு முறைக்காக வேண்டியோ அல்ல இவரிடத்தில் பொருள் இருக்கின்றது என்பதற்காக வேண்டியோ அல்லது இவர் அவருக்கு உறவு முறை உள்ளவர் என்பதற்காக நேசம் கொள்வதில்லை அல்லாவுக்காக நேசம் இருக்கும் உஜூகும் நூறு நாலா மனாபிரி மின்னூர் பிரயாமத்தினால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் ஒளிமயமாக இலங்கிக் கொண்டிருக்கும் ஒளியினால் ஆன மேடைகளின் மீது அவர்கள் அமர்த்தப்பட்டு இருப்பார்கள் இவர்கள் கவலைப்படமாட்டார்கள் ஆயத்தை ஓதி காட்டினார்கள் அல்லாஹுடைய வலிமார்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் கவலைப்படமான பயமும் அவர்களுக்கு இருக்காது என்ற இந்த ஆயத்தை என்ன தெரிகின்றது செய்யணும் இருக்கத்தான் செய்யணும் அல்லாவுடைய பயம் இருக்கும் நிறைய பல இடங்களில் சொல்லுகின்ற எவர் அல்லாஹை பயந்தாரோ அவருக்கு ரெண்டு விதமான சொர்க்கங்கள் உண்டு என்று ஒரு இடத்துல சொல்லுகின்றான் கட்டுப்படுத்தி வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட மனிதருக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹல்ல குறிப்பிடுகின்றான் இன்னமா எக்ஷல்ல விவாதிகள் அல்லாஹவை பயப்படுவதெல்லாம் தன்னுடைய அடியார்களில் அல்லாஹை பற்றியும் தீனையை பற்றியும் அறிந்தவர்கள் தான் என்பதாக குறிப்பிடுகின்றான் ஆக பயம் என்பது இருக்க வேண்டும் நிறைய இடங்கள்ல அல்லாஹத்தால் ஹவுப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான் பயம் இருக்க வேண்டும் உலகத்தில் பயம் இல்லாமல் வாழக்கூடாது சரி ஈமான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு பயம் என்பதும் அதிகமாக இருக்கும் பொதுவாக உள்ள சட்டம் இப்போ அந்த மாதிரி அல்லாஹுடைய வலிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அதிகமான பயம் ரசூல்லாய் சல்லாஹ் அலி செல்லம் அவர்களுக்கு எல்லாரையும் விட அதிகமான பயம் அல்லாஹை பற்றி ஆகிரத்தை பற்றி இருந்தது என்று வரலாற்றிலே ஹதீசுகளை நாம் பார்க்கின்றோம் அந்த பயத்தின் காரணமாக அவர்கள் இதயமாக துடித்துக் கொண்டிருக்கும் ஐஷா அவர்கள் சொல்லுகின்றார்கள் பயத்தின் காரணமாக அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக ரசூல்லாய் சல்லா ஹலிசத்துடைய நெஞ்சத்தில் இருந்து ஒரு விதமான சப்தம் வரும் அது வெளியே இருக்கக்கூடியவர்களும் கூட கேட்கலாம் அப்படிப்பட்ட சப்தம் என்னது எப்படி சத்தம் ஒரு சட்டியிலே எண்ணெயை ஊற்றி நெருப்பை எரித்து அடுப்பிலே வைத்தால் எண்ணெய் கொதிக்கும் பொழுது என்ன சப்தம் வருமோ என்ன சத்தம் வரும் எண்ணெய் கொதிக்கும் போது என்ன சப்தம் வரும் தளபுல தளபுலன்னு நம்ம சொல்லுவோம் அது அந்த சப்தம் அது மாதிரி எண்ணெய் கொதிக்கின்ற மாதிரி எண்ணெய் சட்டியிலே வரக்கூடிய அந்த சப்தத்தை போன்று சலலாலேஸ்வத்துடைய நெஞ்சிலிருந்து சப்தம் வரும் அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக என்பதாக சொல்லுகின்றார்கள் ஆக பயப்படக்கூடாது அப்படிங்குற அர்த்தம் இல்லைங்க பயம் இருக்காது அப்படிங்குற பயம் இருக்கும் அது உலகத்திலே இருக்கும் அல்லாஹுவை பற்றி பயம் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது லாகும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று சொன்னால் உலகத்தில் நமக்கு ஏதாவது நஷ்டம் வந்து விடுமோ தீமைகள் வந்து விடுமோ அது வந்து விடுமோ இது வந்து விடுமோ ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டு விடுமோ என்றெல்லாம் பயப்பட மாட்டார்கள் அந்த கவலையும் அவர்களுக்கு இருக்காது நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்ற கவலை இருக்காது பசிப்பட்டினி வந்து விடுமோ வறுமை வந்து விடுமோ என்று பயப்பட மாட்டார்கள் அதே போன்று இல்ல ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுவிடுமோ தீங்குகள் ஏற்பட்டுவிடுமோ என்று கவலை கொள்ளவும் மாட்டார்கள் உலகத்தில் கவலைப்பட மாட்டாங்க என்பது வேறொரு விஷயம் அதாவது மனிதர்கள் எல்லாம் கவலைப்படக்கூடிய அந்த விஷயத்துக்கு அவங்க கவலைப்பட மாட்டாங்க மனிதர்கள் எல்லாம் விஷயத்துக்கு அவங்க பயப்பட மாட்டாங்க ஆனால் உண்மையிலே எது எது பயப்பட வேண்டும் அதை பயப்படுவார்கள் எதை கவலை கொள்ள வேண்டும் அதற்கு கவலை கொள்வார்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுதுமே கவலை தோய்ந்த முகம் உள்ளவர்களாக இருப்பார்கள் கவலை தோய்ந்தவர்களாகவே இருப்பார்கள் கவலை தோய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு மாதிரி நம்ம சொல்லுவோம் சார் ஏன் பா முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற நல்லா இருந்தா என்ன அப்படின்னு அப்படி இருக்க மாட்டாங்க மக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவருடைய முகம் பசாசத்துடையதாக தெளிவுடையதாக இருக்கும் மகிழ்ச்சி உடையதாக இருக்கும் மக்களிடத்துல உறவாடக்கூடிய நேரத்தில் எப்படி உறவாட வேண்டுமோ அப்படியெல்லாம் உறவாடுவார்கள் ஆனால் தனிமையில் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்போதுமே கவலை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதாக பொருளாக கவலைப்படுவார்கள் மக்கள் எதற்காக வேண்டிய கவலைப்படுகின்றாலும் அதற்காக வேண்டியது நமக்கு என்ன கவலை காசு இல்லை பணம் இல்லை நஷ்டம் வந்துடுமோ கெட்டு போயிடுமோ தீமைகள் ஏற்பட்டு விடுமோ அத அண்டால் எப்படி செஞ்சிருவா இது கவலை வியாபாரம் நடக்குமா நடக்காதா நமக்கு என்ன ஏதாச்சும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கவலை அந்த கவலை இருக்காது அவங்களுக்கு வலியுள்ளா அல்லாவுடைய வழிமார்களுக்கு அந்த கவலை எல்லாம் இருக்கு அதை பற்றி பயப்படவும் மாட்டார்கள் இந்த மாதிரி உள்ள அமைப்பில தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் அல்லாஹாலத்தில் மிக நெருக்கத்தை பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி சிறந்த வழி என்று சொன்ன என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய அதாவது வழிமார்களாக அல்லாஹுடைய வழியாக ஆவதற்கு அல்லாஹ் சொன்ன கற்றலை ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாமர்கள் சொன்ன செய்திகள் விஷயங்கள் அமல்கள் இவை அனைத்தையும் மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும் அதாவது போதும் என்ற அளவுக்கு இருக்கக்கூடாது அதை விட அதிகமாக இருக்க வேண்டும் அதாவது போதும் என்று சொன்னால் தொழுதா போதுமானது ஈஷாவுக்கு நாலு ரக போதுமானது சுனத்து மொக்கதா ஒரு ரெண்டு ரக்கா தொழுத போதுமானது அப்படின்னு போயிட்டோம் போதுமான அளவு செஞ்சிட்டார் அர்த்தம் இவர் அந்த மாதிரி உள்ள நிலையை அடைய முடியாது உபரியான வணக்கங்கள் அதிகமாக செய்யப்பட வேண்டும் உபரியான நபிலான வணக்கங்கள் இரவு பகலாக சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் நோன்பு ஜக்காத்து அதாவது தான தர்மங்கள் ஹஜ்ஜுகள் இவை எல்லாவற்றையும் அதிகப்படியாக செய்ய வேண்டும் மிகப்பெரிய ஞானம் பெற்றவர்கள் அவர்கள் இறந்துவிட்ட பின்னால் ஒருவர் அவரை கனவிலே கண்டார் கண்டவர் கேட்டார் அல்லா உங்களை என்ன செய்தான் அப்படின்னு கேட்டார் ஜுனை அவர்களிடத்தில் கனவு கண்டவர் கேட்டார் அவர்கள் ஒரு அருமையான வாசகத்தை சொல்லித்தருகின்ற சொன்னார்கள் கனவில கண்டவர் இடத்துல தாகத்தில்கல் இஷாராஜ் அவர் பெரிய ஞானமா ஞானவானாக இருந்தார் பெரிய ஷேகாக இருந்தான் பல்லாயிரக்கணக்கான முரீதீன்கள் சீடர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள் மிகப்பெரிய உஸ்தாதாக இருந்தார் நிறைய மாணவர்கள் வழக்கிலே படித்துக் நிறைய ஞான கலைகளை அவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதன் அவர் சொல்லுகின்றார் தாகத்தில்கல் நான் சுட்டிக்காட்டிய விஷயங்கள் எல்லாம் வீணாகிவிட்டேன் நான் வார்த்தைகள் உபதேசங்கள் அதெல்லாம் அதெல்லாம் மறைந்து விட்டனியத்தில்கான் கற்றிருந்த அறிவுகள் எல்லாம் வீணா போச்சு அழிஞ்சி போச்சு எந்த சடங்குகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தேனோ அந்த சடங்குகள் எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒண்ணுமே பிரயோஜனம் தரலாத் தெரியுமா சஹருடைய நேரத்தில் நேரத்தில் கொஞ்சம் ரகாயத்துகளை தொழுதோமே அதுதான் என்பதாக சொன்னார் சில ரக்காயத்துக்களை தொழுதோமே அதுதான் தந்திருக்கு அவர் சொல்லக்கூடிய கருத்து சகருடைய நேரத்திலே தஹஜுதுடைய தொழுகை தான் எனக்கு பலன் தந்தது என்பதாக சொல்லுகின்றார்கள் எவ்வளவு பெரிய ஞானம் பெற்றவர்கள் எவ்வளோ பெரியமுடையவர்களாக இருந்தார்கள் ஜுனதுல் பக்தாதி அல்லாஹால தன் புறத்திலிருந்து மறைமுகமாக நிறைய ஞானங்களை கொடுத்ததாக சொல்ல சொல்லப்படுகின்றது அவர்களை பற்றி அப்படிப்பட்டவர்கள் இதை சொல்லுகின்றார்கள் ஆக வணக்க வழிபாடுகள் எந்த அளவுக்கு அதிகமாக செய்யப்படுகின்றதோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அல்லாஹுடைய விலாயத்தை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் வலி என்பது விலாயத் என்ற வேர் வந்தது விலாயத் என்று சொன்னால் நேசம் நெருக்கம் அன்பு என்றெல்லாம் சொல்லலாம் அல்லாஹல்லாவுடைய வலி என்பவர் யார் இந்த மாதிரி வலியாக ஆகி விடுகின்றார்களோ அப்படிப்பட்டவர் தான் வலாஹம் யூசனூன் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை அவர்கள் எந்த பயமும் கிடையாது அவர்களை கவலைப்படவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹால சொல்லுகின்றனர் இன்னொரு கருத்து லாஹன் அலையும் வலாகும் யூசனூன் என்பதற்கு கவலை பயப்பட மாட்டார்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கருத்து உலகத்தில் கவலை வராது பயம் வராது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல பயம் வரும் சில விஷயங்களை பற்றி உலகத்தினுடைய சில விஷயங்களை பற்றி பயம் வரும் கொஞ்ச நேரத்தில் அது போயிடும் அல்லாவுடைய நேசராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு அவர் வியாபாரியா இருக்கார்னு வச்சிங்க வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது அல்லது மக்களுக்கு மக்களிடத்திலே ஏதாவது ஒரு துன்பம் ஒரு சூழ்நிலை துன்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது கவலை வரும் பயமும் வரும் ஆனா கொஞ்ச நேரத்தில் போயிடும் அது நிரந்தரமாக இருக்காது கவலை வந்தாலும் சரி பயம் வந்தாலும் சரி உலகத்தினுடைய விஷயங்களை பற்றி கவலையோ பயமோ வந்தால் உடனடியாக அது கொஞ்ச நேரத்தில் நீங்கிவிடும் ஏன்னு கேட்டால் அவருக்கு அடுத்த நம்பிக்கை என்ன இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹுதான் இதை கொடுத்தான் அல்லாஹுதான் இதை எடுத்தான் என்ற நிலை ஏற்பட்டு எண்ணம் ஏற்பட்டு அப்ப அந்த கவலையும் போயிடும் பயமும் போய்டும் இது நமக்கும் படிப்பனையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது வியாபாரம் செய்கின்றோம் மற்ற தொழில்கள் செய்கின்றோம் அல்லது இந்த உலகத்தில் வாழ்வதற்காக சம்பாதிப்பதற்காக ஏதேனும் ஒரு காரியத்தை செய்கின்றோம் அல்லது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்றோம் குடும்பங்களில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன நாட்டிலே சில ஊரில் மகல்லாவில் பிரச்சனைகள் மற்றவர்களோட உற்றார் உறவினர்களும் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஏற்படக்கூடிய நேரத்தில் பயம் வரும் கவலையும் வரும் வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் அது எப்படி சரி செய்ய வேணும் அப்படி சரி செய்துவிட்டு அதை நீக்கி விடுவார்கள் அந்த கவலையும் பயத்தை நீக்கிவிடுவார்கள் இது மூமென்களுக்குரிய அடையாளம் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே நிரந்தரமாக அந்த கவலையை வைத்துக் கொள்ளக் கூடாது நிரந்தரமாக அந்த பயத்தை வைத்துக் கொள்ளக் கூடாது என்பதாக பொருளாக இது மாதிரி ஏராளமான விளக்கங்கள் என்பதற்குரிய இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லதீன ஆமனு எத்தகோன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹுடைய வலிமார்கள் கவலை கிடையாது பயம் கிடையாது என்று சொன்ன யார் என்று சொன்னால் அவர்களுக்கு ரெண்டு விதமான நிபந்தனைகளை குறிப்பிட்டார் அல்லாஹ் ரெண்டு நிபந்தனைகள் இருந்தால் அல்லாஹுடைய வழியாக ஆகிவிடலாம் கவலைப்பட மாட்டார் அவர் பயப்படவும் மாட்டார் ரெண்டு நிபந்தனை அல்லதீனும் அவர் ஈமான் கொண்டவராக இருப்பார் அல்லந்தவராக இருப்பார் அல்லதீனும் ஈமான் கொண்டார்களே அப்படிப்பட்டவர்கள் தக்குவா உடையவர்களாகவே அவர்கள் இருந்தார்களே அப்படிப்பட்டவர்கள் தக்குவா நிரந்தரமாக ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகிறோம்